मुखं आकारत्रय वरदराज से मुग्धस्मत मुस्मे आकारत्रयरंदवासी अशेषजगतीशि वंदे वरदवल योनमच्युतपदाबुजुगमुग्व्यामतस्तरा तृणा मेने अस्मदुरोगवत दिंधो राज रामानुजस्य चरण शरण प्रपद्ये अखिलात्म अखिलात्मगुणावासम्ञानिराप्रिता सुशरण वंदे अनंता लोकाचारय गुरव कृष्णपादस्ूनवे संसारभोगिंद जीवजीवातवे नम ஸ்ரீமதே ரமியஜா மாத முனீந்திராய மகாத்மனை ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களன் அமுதனாரமுதம் கமிழ்த்திருவாயும் அலகிலம்சோதிசேர்வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் துயதாம் துய்யதாம் நூலும் அமைவுடைக் குருவாய் அடியவர் பொழியாய் விளங்கும் அன்னங்காரி அர்த்தம் அமுதமின் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகளாவே லக்ஷ்மிநாதனுடைய இயற்கையான இன்னருளினாலே இந்த மாலைப்பொழுதிலே நாம் கூடும்படியான பாக்யத்தினைப் பெற்றிருக்கிறோம் மனித பிறவி என்பது எம்பெருமானை இவ்வாத்மா அடைவதற்காகத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது பகவானுக்குத்தான் சுவாமி என்று பெயர் ஸ்வம் என்னால் சொத்து சுவாமி என்னால் சொத்தினை உடையவர் நாம் அனைவரும் இறைவனுடைய சொத்துக்கள் இந்த ஆத்மா பகவானுக்கே ஆட்பட்டது நம்முடைய பிறப்பினுடைய நோக்கமே நம்மை அறிகை இறைவனை அறிகை அவனை அடைய முயற்சி செய்கை அடைய முற்படுகிற பொழுது எதிர்படுகிற தடை கற்களை அவன் அருளாலே வெல்லுகை அவனை அடைந்து அவன் திருவடிகளிலே தொண்டு செய்கை இதுதான் முக்கியமான நோக்கங்கள் ஆனால் இது நமக்கு தானாகவே தெரிந்து விடுமா என்னால் பகவத் அனுகிரகத்தாலும் ஆச்சாரிய அனுகிரகத்தாலும் தான் இந்த அர்த்தங்கள் நமக்கு விளங்கவே செய்யும் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்னால் நம்மிலே பலருக்கு நாம் யாரென்றே தெரியாது சுவாமி இப்படி கூட சொல்லலாமோ நீங்கள் வேண்டுமானால் கேட்டு பாருங்கள் எங்கள் ஊர் பெயர் அனைத்தையும் நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு நாங்கள் யார் என்று நன்கு தெரியும் என்று நீங்கள் பதில் சொல்லக்கூடும் யாரையாவது பார்த்து உங்களுக்கு உங்களையே தெரியாது என்னால் அவர் அடுத்த கணக்கு இதைத்தான் சொல்லுவர் எனக்கேன் என்னை தெரியாது என் பேர் தெரியும் என் தாய் தமப்பன் நான் அறிவேன் என் ஊர் எனக்கு தெரியும் என் குடும்பம் தெரியும் குலம் தெரியும் இதெல்லாம் எனக்கு நன்னா தெரியுமே வாஸ்தவன் தான் இதெல்லாம் மட்டும்தான் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இது அனைத்துமே சரீரத்தை பற்றி வருபவை இந்த ஷரீரம் நமக்கு பகவான் கொடுத்திருக்கிறார் இது போன்ற பல பிறவிகளை நாம் எடுத்திருக்கிறோம் அதுல மனிதப் பிறவிகளும் அடக்கம் எத்தனையோ நீர்வாழ் உயிரினங்களாக பிறந்திருக்கலாம் காடு உயிரினங்களாக பிறந்திருக்கலாம் எத்தனையோ ஜென்மங்களை நாமும் எடுத்திருக்கிறோம் பகவான் பரம கிருப்பையாலே இந்த மனித பிறவியை நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த ஜென்மத்துக்கு ஒரு பெயர் இருக்கலாம் இந்த ஜென்மத்துக்கு ஒரு தாய் தந்தையர் உண்டு ஆனால் எல்லா ஜென்மங்களிலும் இதேதான் தொடர்ந்து வந்தது என்று ஒருவரும் சொல்ல முடியாது அப்படியானால் நான் என்று சொன்னால் அது இந்த சரீரத்தில் நின்னும் வேறுபட்டது இதை அறிந்து கொள்ளுகை மிக முக்கியம் உன்னை தெரியுமா என்று விசாரித்தால் இந்த சரீரத்தை குறித்து கேட்கப்பட்டதாக கொள்ளவே கூடாது அது ஆத்மாவை குறித்து கேட்கப்பட்ட கேள்வி ஆத்மாவை தெரியுமா என்னால் பலருக்கு ஆத்மா என் பொருள் உண்டு அதுவே தெரியாது அவர்களுக்கு தான் தேகாத்மா அபிமானிகள் என்று வடமொழியிலே பெயர் சொல்லுவார்கள் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா கண்ணுக்கு தெரிகிற இந்த சரீரம்தான் எல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் எங்கோ இருக்கிற ஆத்மாவை நான் இசையமாட்டேன் இப்படி பல பேர் சொல்லுகிறார்கள் சில பேருக்கு பிடிவாத குணம் ரொம்ப உண்டு கண்ணுக்கு நேரே காட்டினால் தான் நம்புவோம் இல்லைனால் நம்ப மாட்டோம் இப்படி சொல்லுகிறவர்கள் உண்டே ஏன் இன்னைக்கு நாஸ்திகர்கள் கூட பகவானை கண்ணாலே காட்டு நாங்கள் நம்புகிறோம் நாம் சொல்லலாம் ஐயோ இறைவனை உணரத்தான் முடியும் அப்படியெல்லாம் இந்த ஊனக்கண்களுக்கெல்லாம் அவர் காட்சி தந்துவிட மாட்டார் நாம் என்ன அவ்வளவு தூரத்துக்கு புண்ணியாத்மாக்களா இதெல்லாம் அவர்கள் நம்ப மாட்டார்கள் எங்களுக்கு கண்ணுக்கு நேரே நீ காண்பித்தாய் என்னால் நாங்கள் நம்புகிறோம் அது இயலாதது ஒன்னும் நம்மாலே சொல்லவே முடியும் அதே சிலருக்கு கண்ணுக்கு தெரிகிற தேகம்தான் எல்லாமாக தெரியும் ஆத்மா என்ன கிடையாது என்று சொல்பவர்கள் பலருலர் அவர்களுக்கெல்லாம் தேகாத்மா அபிமானிகள் என்னே பெயர் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த சரீரத்தையே ஆத்மாவாக பிரமித்திருக்கும் அவர்கள் இந்த சரீரத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு தேகாத்மா அபிமானிகள் இவர்களை காட்டிலும் உயர்ந்த இன்னொரு வகுப்பு உண்டு ஆனா அதுவும் தாழ்ந்த வகுப்பு தான் ஏனென்றால் சரீரம் வேறு ஆத்மா வேறு நன்னா தெரியும் ஆனால் என் சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மா அது என்னுடையது என்று நான் சொல்லுவேனே தவிர அது இறைவனுடையது என்று நான் நம்பமாட்டேன் மாட்டேன் யோசிச்சு பார்த்தோம் முதலாம் அவரே தேவலாம் அவருக்காவது ஆத்மான்னு ஒன்னு இருக்கிறதே தெரியாது இரண்டாம் அவர் ஆத்மாவை ஒப்புக்கொள்ளுகிறார் ஆத்மா வேறு சரீரம் வேறு என்று நம்புகிறார் ஆனா இந்த ஆத்மா தன்னோடது என்று சொல்லுகிறாரே எங்கோ வடதேசத்துக்கு போனேன் அந்த சமயத்திலே விலை உயர்ந்த என்னுடைய சில பொருட்களை பக்கத்து வீட்டில் இருக்கிற உங்கள் இடத்திலே கொடுத்து விட்டு போனேன் நான் ஆறு மாசத்திலே திரும்பி வந்து வந்த பிற்பாடு எனக்கு கொடுங்கள் ஒரு ஐம்பது சவரன் நகையை உங்கள் கையிலே கொடுத்து விட்டு போனேன் நீங்கள் நம்பிக்கைக்குரிய மனிதர் என்று நம்பினேன் ஆறு மாசத்துக்கு பதிலாக எட்டு மாசம் ஆச்சு எட்டு மாசம் கழித்து நான் திரும்ப வந்தேன் உடனே நீங்கள் நீர் ஆறு மாசம்னு சொல்லிட்டு போனீர் ரெண்டு மாசம் காலதாமதமா வந்தது உங்களுடைய தப்பு மே அந்த நகையெல்லாம் எங்களுக்குத்தான் சொந்தம் நாம் உங்களுக்கு தரவே மாட்டோம் இது தப்பான விஷயம் தானே ஆறு மாசத்துக்கு பதிலாக எட்டு மாசம் கழித்து வந்தாலும் சரி பத்து வருஷம் கழித்து வந்தாலும் அப்படித்தான் பகவான் இந்த ஆத்மாக்களை தெரியுமா நித்தியமும் நினைக்க வேண்டியது இந்த ஆத்மா என்னுடைய அடிக்கடி சொல்லுகிறோம் கையிலே துளசி திருத்துழாய் வைத்திருப்பார் தாயார் சன்னிதியான கையிலே குங்குமம் வைத்திருப்பார் பக்கத்தில் போய் அவர் முழுமுணுத்துக் கொண்டே அர்ச்சனை பண்ணுவதை நாமும் பார்க்கிறோம் ஒரு சொல் மட்டும் நமக்கு நன்ன காதிலே விழும் நமஹா நமஹா மகாலட்சுமியை நமகா லோகசுந்தரிய நமகா இன்னும் நமஹா நமஹான்னு சொல்லுவார் அதுக்காவது நமஹான்னா என்ன அர்த்தம் தெரியுமா ரொம்ப அழகான அர்த்தம் மகா என்னுடையது என்று பொருள் நமஹா என்னுடையதல்ல என்பது அர்த்தம் எது என்னுடையது எது என்னுடையதல்ல இது அடுத்த கல்வி இந்த ஆத்மா இருக்கிறதே இது எத்தனையோ ஜன்மங்களாக நான் என்னுடையது என்று நினைத்திருக்கிறேன் ஆனா இந்த ஆத்மா என்னுடையது கிடையாது நாரணனுக்கு மட்டுமே சொந்தமானது இறைவனுக்கு மட்டுமே சொந்தமானது பரமாத்மாவுக்கு மட்டுமே சொந்தமானது ஆத்மனி சஞ்சாத்தம் சுவாமித்வம் பிரம்மணி என்று சொல்லுவார்கள் ஆத்மா ஸ்வம் என்கிற சொல்லாலே குறிக்க பெறும் ஸ்வம்ன சொத்துன்னு கீழே பதில் சொன்னேன் சுவாமி சொத்தை உடையவர் என்பது பொருள் ஆக இந்த ஆத்மாவுக்கு எவன் நாயகனோ அவனை குறித்துத்தான் நாம் என்னைக்கும் பக்தியே செய்ய வேண்டும் அதுக்காகத்தான் அந்த பிறவியே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உடனே அடுத்த கேள்வி கேட்டோம் பெருமானை தொழ வேண்டும் என்று சொல்லுகிறீர் ஆனா எங்களுக்கு எல்லாம் எப்படி தொழவேண்டும் என்று கூட தெரியாது இதுக்கு முன்னே பின்னே கைகூப்பி பழக்கம் இல்லாதவர்கள் வெளி தேசத்திலிருந்து ஒருத்தர் நம்முடைய வைத்திக மதத்துக்கு சற்றும் தொடர்பு இல்லாதவர் ஏதோ வேற்று மதத்தைச் சேர்ந்தவர் அவரை நீங்கள் கைப்பிடித்துக் கொண்டு போய் கோயிலுக்கு முன்னே நிறுத்தினீர்கள் ஆனால் அவருக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாது ஏன்னா அவருக்கு பழக்கமே இல்லாத ஒன்று அது அவர் தேசத்திலே வழிபாட்டு முறை வேறு அவர் தேசத்திலே வழிபாட்டு தலம் வேறு அவரை திடுத்து பின் கொண்டு வந்து தான் ஸ்ரீரங்கம் கோயில் பாரும்னா அவர் பார்ப்பார் அவ்வளவுதான் அவருக்கு தெரியும் கை கூப்பணும்னு கூட அவருக்கு ஞானம் இருக்காது ஏன்னா அவருக்கு பழக்கமே இல்லை அந்த மாதிரி தான் த்தனையோ ஜமங்களாக பகவானை குறித்துக் கைகூப்பாமல் கைகூப்பாமல் இருந்தது கூட தேவலாம் பகவானைக் குறித்து சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்கள்தான் நாம் எல்லாரும் ஏற்பட்டு போச்சு நல்ல தேசத்திலே பிறந்திருக்கிறோம் நல்லவர்களுடைய சம்பந்தம் கிடைக்கிறது நல்லவர்களுடைய தொடர்பு நமக்கு கிடைத்ததாலே ஏதோ சில மாற்றங்கள் நம்மிடம் வந்திருக்கலாம் Mereka beri kerana beri rundang terima Mereka இந்த ரெண்டு கைகூப்ப கூட தயாரில்லாதவர்களாகத்தான் நாம் இருந்தோம் பார்த்து கைகூப்பு பெருமாள் எழுந்தருகிறார் பகவான் வருகிறார் கைகூப்பு நீங்கள் சொன்னீர்களானால் தப்பு ஏனால் போன ஜென்மத்திலே நீங்கள் கைகூப்பி இருந்தீர்களானால் வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகாக அருளி செய்கிறார் அஞ்சலி வைபவம் என்று ஒரு நூல் இயர்த்தி இருக்கிறார் அஞ்சலின் என்ன அர்த்தம் தெரியுமா பாரு அதுக்கு அஞ்சலின்னு பேருடைய அர்த்தமே ரொம்ப அழகு அஞ்சலி எந்த வடமொழியிலே அதற்கு அர்த்தம் சொல்லுவார்கள் சற்று விளக்கமாகவே சொல்லுகிறேன் அஞ்சலியினுடைய அர்த்தம் தெரிந்தாலே அடுத்த கணம் அப்படி கை கூப்புவோம் நமக்கு எல்லாம் அத்தனை ஆனந்தம் ஏற்படும் பகவான் எப்படி இருக்கிறாராம் சற்றே கோப்பத்தோடே இருக்கிறாராம் அவருக்கு என்ன கோபம் தெரியுமா எத்தனை ஜென்மமாக உன்னை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த ஆரணியிலே இந்த கல்யாண மகாலில் என்ன ஆச்சரியமான ஒரு வைணவ மாநாடு நடந்தது தெரியுமா ஆறாத ஒருத்தர் பக்கத்து வீட்டிலே இருப்பார் அவருக்கு போகணுங்கிற ஆசையே இருந்திருக்காது அவரை சொல்லி குத்தம் இல்லை அவருக்கு அவ்வளவு தூரத்துக்கு ருச்சி விடாது பகவான் என்ன சொல்லுகிறார் உன்னுடைய பக்கத்து அகத்திலே இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நான் நடத்தி வைத்தும் நீ போக வேண்டும் என்று நடத்தி வைத்தும் நீ போகாமல் இருந்த பாரு எனக்கு உன் பேரிலே ரொம்ப ரொம்ப கோப்பம் என்ன அவர் கோப்பத்தோட இருக்கிறார் பக்கத்து விட்டு ஆசாமி புரிந்து பகவானுக்கு ரொம்ப கோப்பம் என்ன இருந்தாலும் பண்ணது தப்புதானே கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இத்தனை உபன்யாசங்கள் நடந்திருக்கிறது எதனா ஒண்ணுத்திலேயாவது போய் நான் பங்கெடுத்திருக்க வேண்டுமே தப்பு பண்ணிவிட்டேன் போகாமல் இருந்தது தப்புத்தான் தப்புத்தான்னு சொன்னா பெரியும்ர்த்தம் அலகி ஒரு கடிமனான பண்டம்ட்டிய பார்த்திருப்பீர்கள் எப்படி இருக்கிறது ரொம்ப கடினமானது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் ரொம்பவே அது ஸ்ட்ராங் ஆனது அந்த என்ன குளிர்சாத வெளிய வச்சு போதும் நீர்பண்டமாக உருகி விடுகிறது கைகூப்புவதற்கு முன்பு வரைக்கும் பகவான் எப்படி இருக்கிறார் தெரியுமா ஐஸ் கட்டியை போல இருக்கார் கை கூப்பிட்டோம்னு சொன்னால் நீராய் கரைந்து உருகி நம்மை நோக்கி ஓடி வருகிறான் என் பெருமாள் நம்ம பக்கத்தில் போல ஒரு ஆற்று ஏற்பட்டு வெள்ளம் சீறி பாய்ந்து நம்ம எல்லாம் நன்கு நனைப்பதற்கு ஓடி வந்தால் நமக்கு எல்லாம் ஆனந்தம் ஏற்படும் அந்த மாதிரி பெருமாள் வந்து விடுகிறார் எனவே தான் வேதாந்த தேசிகன் காட்டுகிறார் பகவான் உங்கள் இடத்திலே கோப்பப்பட்டு உங்களை நோக்கி அம்படிக்கிறேன் நான் அம்பெய்துகிறேன் அப்படின்னு வில்லு அம்புலாம் எடுத்துக் கொண்டார் நீங்க நீங்கள் பெருமான ஒரு சவால் விடுங்கள் விசாரித்தோம் என்னை அடிப்பதற்கு தேசிகன் அருளி செய்கிறார் என்னால் விட சொல்லுகிறார் பகவானை ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு வந்தாலும் உன்னை திணறிகிற ஒரு ஆயுதம் என்னிடத்தில் ஆயுதம் இருந்தாலும் எனக்கு தெரியாது ரொம்ப கோபத்தில் இருக்கார் அவர் ஆயுத விட்டு என்கிட்ட ஆயுதம் இருக்கிறதுன்னு வேற சொன்னேன்னா அடி இன்னமும் பலமா எனக்கு விழும் நீர் தான் ஆசைப்படுகிறீரா வேதாந்த தேசிகன் ரொம்ப செய்கிறார் என்ன ஆயுதம் வைத்திருக்கிறாய் என் அவர் கேட்பார் நீ சொல்லு ரெண்டு கை கூப்பு இந்த ஆயுதம் என்னிடத்திலே உண்டு நீ எத்தனை ஆயுதங்களாலே என்னை நலிந்தாலும் அதெல்லாம் திசை திருப்பக்கூடிய ஒரு ஆயுதம் அதுக்கு அஞ்சலி அஸ்திரம் அவர் பெயர் கொடுக்கிறார் அஞ்சலி இருக்கிறது பாருங்கிட்டால் பகவான் உடனே நீ என்னை சேர்ந்தி ஒரு குழந்தையானிருந்த தலைப்பு வராக பெருமாடும் ஆண்டாளும் என்பது சரி அதுக்காகத்தான் ஏதோ தயார் பண்ணிக் கொண்டு வந்தேன் ஆனால் இங்க வந்தவுடனே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இன்றைய சமுதாயத்திற்கு திருப்பாவை நீர் அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று நியமித்தார்கள் ஏதாவது வராக பெருமாள இருக்கிறார் வராக பெருமாள் உதவினதின் துணை கொண்டுதான் ஆண்டாள் சமுதாயத்துக்கு உதவி இருக்கிற நமக்கு எப்படி பயன்படுகிறது அதுதான் என்னை உபன்யாசமே திருப்பாவை எப்படி பயன்படுறது கைகூப்புன்னு சொல்லிக் கொடுக்கிறது திருப்பாவை அதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்னு அப்படின்னு நாமெல்லாம் சொல்லுகிறோம் பாருங்கள் பழைய நாள் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்பு வரைக்கும் கூட இன்னும் சொல்ல போனா வருஷத்துக்கு முன்பு கூட பல பள்ளிக்கூடங்களிலே நீதி போதனை எல்லாம் உண்டு அதுக்குன்னு ஒரு வகுப்பு வைப்பவர்கள் வாரத்துக்கு ஒரு வகுப்பு முக்கால் மணி காலம் நீதி போதனைக்காக கொடுப்பவர்கள் மனு நீதி சோழன் கதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள் எப்படி வாழ வேண்டும் பெரியோர்களை எப்படி மதிக்க வேண்டும் இன்னைக்கு நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்திலேயாவது நீதி போதனை காட்டுங்கள் பள்ளிக்கூடங்களிலே நீதி இருந்தால் தானே போதனை இருக்க ஆக நீதியும் இல்லை போதனையும் கிடையாது எந்த இடத்திலே யாரும் அதை பற்றி கவலைப்படுவதும் கிடையாது பழைய நாளெல்லாம் சொல்லிக் கொடுப்பவர்கள் எனவேதான் என்ன சொன்னார்கள் ஆலயம் தொழுவது சாலவும் நன்னு இந்த ரெண்டு கை கூப்ப வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுப்பவர்கள் ஆண்டாண் நாச்சியார் அதனைத்தான் தானும் தன்னுடைய திருப்பாவையிலே செய்கிறாள் இன்றைய காலகட்டம் இரண்டாயிரத்தி பதினாலினுடைய இருக்கிறோம் கலிகாலம் எவ்வளவு முத்தி போயிருக்கிறதுன்னு நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் ஆக இன்றைய தேதி ஒருத்திரிடத்திலே பக்தியுடையவனாக எல்லாரிடத்தும் நன்மதிப்பை சம்பாதித்தவனாக அனைவருக்கும் நன்மையை விரும்புகிறவனாக தனக்கு எத்தனை அவமானம் ஏற்பட்டாலும் தாங்கிக் கொள்ளுகிறவனாக இப்படியெல்லாம் வாழுவது என்பது ரொம்பவே கடினம் வரும் நம்ம எப்படி இப்படி சொல்லாம் நாம் போய் அவரிடத்துல போய் சண்டைபிடிக்க வேண்டும் இதெல்லாம் நம்ம மனசுல இயற்கையாகவே இன்றைய தினம் கொழுந்து எரிகின்றது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு யோசித்தாள் வேற எந்த காரணமும் கிடையாது கலிகாலத்துல இருக்கிறோம் அதுதான் காரணம் கலிகாலம் எப்படிப்பட்டது ஒருத்தர் வாழ்ந்தால் அதை இன்னொருத்தர் சகித்துக்கொள்ளவே மாட்டார் அதுதான் கலிகாலம் வேதாந்த ரேசகன் அருளி செய்கிறார் பஷ்யதி பரேஷு ஜோஷானு அசதோபி நைவ குணானு உலகத்திலேயே பாருங்க பக்கத்து வீட்டுக்காரர் இடத்துல ஆயிரம் நல்ல குணங்கள் இருக்கும் ஆனா நமக்கு என்ன வேலை தெரியுமா அவர் இடத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கட்ட குணத்தை நிச்சயமும் பட்டியலிடுவதுதான் நமக்கு வேலையே பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப மோசமானவர் பக்கத்து வீட்டுக்காரர் தப்பானவர் இந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் ஐயோ பாமா அவர் ரொம்ப நல்லவர் அவரை போய் நீ குத்தம் சொல்றேன்னா ஓஹோ நீ அவர் சாதிதானா ரெண்டு பேருமே மட்டும் ஐயோ பாமா அவரது நமக்கு நல்ல புத்தி சொன்னார் பக்கத்து வீட்டுக்காரர் நல்லவர் நீ ஏன் வைகிறாங்கன்னா ஓஹோ நீங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் போல் நீரும் கட்டவர் அவரும் கட்டவர் இதை விளக்க ஒரு சுலபமான ஒரு கதையை சொல்லுகிறேன் ஒரு ஊரில் ஒரு கோயில் இருந்தது அந்த கோயிலில் ரெண்டு அர்ச்சகர்கள் இருந்தார்கள் ரெண்டு அர்ச்சகர்களும் இருந்தார்கள் ஏதோ கோயிலுக்கு ஒரு பத்து ரூபாய் வருது மூன்றாம் அவர் வந்தால் பங்கிடுவதில் சிரமங்கள் எல்லாம் ஏற்படும் கோயிலோ பெரிய கோயில் மூணாம் அவர் ஒருத்தர் நிச்சயம் தேவை எனவே திருக்கோயில் நிர்வாகம் என்ன பண்ணிட்டு தகுந்த ஒரு அதிகாரியை அந்த கோயிலுக்கு இன்னொரு அர்ச்சகராக நியமித்தது அவர் வந்தவுடனே இந்த ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட பொறுக்க bele வர் எப்படியது விரட்டி வேண்டும் அவருக்கு என்ன பெருசா தெரியும் வைகான ஒரு நாள் இவர் அகப்படுவர் இவரை மட்டம் தட்ட வேண்டும் என்று ரெண்டு பேரும் நினைத்துக் கொண்டார்கள் அந்த சமயத்துலதான் பக்கத்து ஊரில் இந்த மாதிரி ஏதோ ஒரு மாநாடு நடந்தது இந்த ஊரில் இருக்கிற அர்ச்சகர்கள் மூன்று பேரையும் கூப்பிட்டு அந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு நதியிலே படகிலே தான் போக வேண்டும் போகிற பொழுது படகு பழுதடைந்தது போச்சு நாம பாதி தூரத்துக்கு வந்துட்டோம் ஆறாவது ஒருத்தர் இந்த நதியிலே போய்ட்டு அங்கிருக்கிற இன்னொரு துணையோட எடுத்துக்கொண்டு வந்தால் போறதுக்கு வாய்ப்புல்லாம் கையை பிசைந்தார்கள் இறங்கினார் மேல நடந்து என்று கூட தெரியாம நடந்து போறது இவ்ளோதான் தெரியுமா ஜலத்துல நடந்து போறது பைத்தியம் கேட்டார் ஜலத்துல நடக்கிறது அவ்வளோ சாமானியமான காரியமா நீங்கள் நடந்து காட்டுங்களே வேதாந்த தேசகன் இதைத்தான் காட்டுகிறார் என்னைக்குமே ஒருத்தர் நமக்கு பிடிக்காதுன்னு ஆகிவிட்டது என்னால் இடத்திலே எத்தனை எத்தனை உயர்ந்த பண்புகள் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது அதுக்கு மேலதான் தேசிகன் வருத்தப்படுகிறார் தெரிவிக்கிறார் இது கூட போனா போட்டும் பக்கத்துவட்டுக்காரருக்கு ஆயிரம் நற்குணங்கள் இருந்தும் அது உன் கண்ணுக்கு தெரியாதது கூட தப்பில்லை உங்ககிட்ட ஆயிரம் கெட்ட குணங்கள் இருந்தும் இல்லாத ஒரு நல்லதை இருக்கிறதா நினைச்சிட்டு நீ தம்பம் போறியே இதுதான் கொஞ்சம் கூட நல்லா இல்லை இ பக்கத்து வெட்டுக்காரனை பத்தி உயர்வா பேசாதது கூட தப்பில்லை ஆனால் உன்னிடத்தே இல்லாத நற்குணத்தையும் இருப்பதாக நினைக்கிறாய் இதெல்லாம் மோகத்தினுடைய காரியங்கள் ஆக நாம் எப்படி இருக்கிறோம்னு சொன்னால் ஒருத்தர் வாழ்ந்தால் நாலு நாள் பட்டினி கிடக்கிறோம் ஆனால் இன்றைய சமுதாயத்தை ஆண்டாள் செய்தி என்ன தெரியுமா கூடவே கூடாது கூடியிருந்து குளிர்ந்திருக்க வேண்டும் அஞ்சு வயசு பெண்ணையாண்டா திருப்பா பாடின என்ன வயசு அஞ்சு வயசு நமக்கு அம்பது வயசான முப்பது பாட்டு தெரியாதவா எத்தனை பேர் உண்டு ஐநூறு வருஷம் ஆனாலும் வராது சில பேருக்கு அது விட்டுருபோம் ஐம்பது வயசானாலும் திருப்பா தெரியாதவர்களா நாமெல்லாம் இருக்கும் அஞ்சு வயசுல ஆண்டாள் அர்த்தங்களை எல்லாம் நமக்கு தானே கொடுத்தாள் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் சோதி மணிமாடம் தோன்றுமூர் நீதியாய் நல்லபத்தர் வாழும் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் உங்களை எல்லாம் பார்த்து வேதம் தெரியுமான்னு கேட்டா ஏதோ பேரு கேள்விப்பட்டிருக்கோம் நாலு வேதம் இதெல்லாம் தெரியுமே தவிர வேதத்தினுடைய நுணுக்கங்கள் எல்லாம் தெரியாது உங்களுக்கு எல்லாம் திருப்பாக தெரியுமா தெரியும்னு கைகூப்பினீர்கள் உங்களுக்கு வேதம் தெரியும் என்பதுதான் பொருள் சுவாமி வேதமே வாசிக்கலாம் வேதத்துக்கு என்ன அர்த்தமோ அது அனைத்தும் திருப்பாவையிலே உண்டு இன்னொன்னு வேதத்தில இருக்கிற அனைத்தும் திருப்பாவையில இருக்கும் திருப்பாவையில் இருக்கிற அனைத்தும் தான் அந்த அளவுக்கு திருப்பாவை சிறப்புமிக்க ஒரு நூலாகத்தான் கொண்டாடப்படுகிறது ஒரு அஞ்சு வயசு குழந்தை பாடியிருக்கிறாள் பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண் பிள்ளையான ஆண்டாள் அந்த ஆண்டாள் நாச்சியார் சமுதாயத்துக்கு தருகிற ஒரு உயர்ந்த சிந்தனை என்ன தெரியுமா தனித்து தனித்து யாரும் பெருமாள் இடத்திலே போகவே செய்யாதீர்கள் கூட்டமாகத்தான் போக வேண்டும் சந்தோஷமே கூட்டம் கூட்டமாக அடியார்கள் வந்தால்தான் சந்தோஷமாம் இன்னைய தினத்துக்கே ஒரு உதாகரணம் சொல்லுகிறேன் திருமலை திருவேங்கடமுடையானை தரிசிக்க போனீர்கள் தெரிஞ்சவரங்க உங்களை கூப்பிட்டார் வந்து சேவிங் நான் போறேன் வரிசையில் நிக்க வேண்டாம் முன்னூறு ரூபாய் டிக்கெட்டு வேண்டாம் ஐம்பது ரூபாய் டிக்கட்டு வேண்டாம் இலவச சீட்டும் நேரம் உங்களுக்கு அழைத்துக் கொண்டு போவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்ன அந்த கோபுரவாசம் அழைத்துக் கொண்டு போறதுக்கு ஒருத்தர் சொல்லிட்டார் ஒரு மாசம் இருந்து சேவிங் சொன்னார் ஒருத்தர் போய் நின்னர் ஒன்னும் கூட்டத்தில் நிக்கவே இல்லை இன்னொருத்தர் கிடையவே கிடையாது அர்ச்சகர் இவர் மூணே பேர் தான் நன்னா சேவித்துக்கொண்டா கிட்டத்தட்ட அரை மணி முக்கால் மணி நின்னர் அடுத்த நாள் போனார் மூணாண்டு நாள் வரமாட்டேன் எனக்கு திருப்தியே இல்ல எவ்ளோ கூட்டம் நிற்க வேண்டும் கோவிந்தா கோவிந்தா சொல்ல வேண்டும் ஏடு கொண்டல அத்தனை பேரும் அழைக்க வேண்டும் நான் அறிந்த தமிழிலே நான் கோவிந்தா என்ற பெருமானை ஆண்டாள் நாச்சியார் பாசுரத்தை சொல்லி கூப்பிட வேண்டும் அந்த மாதிரி கூட்டத்தோட போச்சே அதோட நின்னா பொறுமை ஜருகண்டி ஜருகண்டி சொல்ல நாலு பேர் வேணும் மட்டும் போ சேவச்சி போகறதுக்கு நாலு பேர் வேணும் அந்த தள்ளுகிற காலத்திலே கூட என்ன பண்ணுவோம் பண்ணலாமான் அங்க பண்ணா தப்பு எந்த தப்பான காரியம் ஒரே இடத்திலே நடக்கிற மாதிரி எல்லாம் பாருங்கள் கால் ஒரே இடத்துல தான் இருக்கும் ரெண்டும் முன்னே போய்ட்டோன்னு சொன்னா சீக்கிரத்தில் பெருமாளுடைய சேவை கிடைச்சி திரும்பிடுவோமே ஐயோ கிருத்திரிமெல்லாம் பண்ணவே கூடாது நாம எல்லாம் அப்படியா மானுன அந்தமாதரலாம் அங்கலாம் நினைக்கவே கூடாது ஏதோ ஒரு நொடி பொழுது பெருமான் தரிசனம் தندرுகுறான் இன்னொன்னு அடியேன் சொல்றேன் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டு அந்த இடத்திலே அந்த நேரத்தை பொன்னான நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்களு்கால தான் भगवान காத்து இருக்காணும் அவருடைய அழகிலே கண்வையுங்கள் அவருடைய திருக்கோத்தை நோக்குங்கள் திருவடியை காண்பித்து கொடுக்கிறான் ஒளிய ஒரே வழியே भगवानனுடைய திருவடி இது மட்டும் മനസ്സிலே வைத்து கொள்ள வேண்டும் ஒரே இடத்துலயே இப்படி நடக்குற மாதிரி இப்படி இப்படி பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படி போட்டு சேவிச்சிட்டு வர்சே கூட திரும்பி பார்த்து கொண்டே அவனுடைய திருமுகத்தை பார்த்து படியாய் கிடந்து உன் பவளமாய் காண்பேனே திரும்ப வர வேண்டும் அப்படி வந்தவுடனே இந்த அழைச்சிருந்து மூணு நாளா ஒருத்தர் ரொம்ப சுமா சேவைே அவர் கேட்டார்ரை மணி முக்கா மணிதானே சேவை பண்ணி வச்சேன் கூட்டத்தோட போயிட்டு வந்தேன்னா கூட்டம் இருந்தா தான் இப்படி இருந்தால்தான் நமக்கு ரசிக்குமே தவிர ஏதோ போய் ஏகாந்தமா சேர்க்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் நன்னா அது எல்லா நாளும் நமக்கு இன்பம் தரவே தராது அதைத்தான் ஆண்டாள் ஆட்சியார் தெரிவிக்கிறார் நீ பகவானை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தனி பெருமானிடத்திலே போய் நிற்பதை காட்டிலும் பலரையும் அழைத்துக் கொண்டு போக வேண்டும் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இன்னைக்கு தேவையே முக்கியமானது அதுதானே எல்லாருமாக சேர்ந்திருக்க வேண்டும் கிட்டத்தட்ட பாரத தேசத்துக்கே சாபக்கேடு எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்திலே நாம் சேரவே மாட்டோம் அவர் ஒஸ்தி நாம் அவர் மட்டும் இல்ல இவர் மட்டும் இப்படியே என்னுடைய காலம் எல்லாம் போய்க்கொண்டே இருக்கும் இது சொல்லவும் ஒரு சரித்திர கதையை ஒன்று நிஜமாக நடந்தது வெளி ஒருத்தர் வந்தார் நம்ம தேசத்தை எல்லாம் கைப்பற்றணுங்கிற திட்டத்தோடு கிட்டத்தட்ட எழுநூறு எட்நூறு வருஷங்களுக்கு முன்பு வந்தார் அப்படி வந்த பொழுது அவருடைய படையெல்லாம் ஒரு இடத்திலே தனித்து திரண்டிருந்தது இந்த எதிரி அதாவது நம்ம தேசத்தை ஆண்டு நம்ம தேச அரசர் ஒருத்தர் இருப்பாரே அவருடைய படையெல்லாம் ஒரு இடத்திலே இருந்தது இந்த ராத்திரி வேலையில எல்லாரும் தீ மூட்டி அவரவர்களுக்கு வேண்டிய உணவெல்லாம் தயார் பண்ணினார்கள் இந்த வெளி தேசத்திலிருந்து வந்தவர் இருக்கிறாரே அவருடைய ஒரே இடத்திலே திரண்டிருந்து அத்தனை பேருக்குமாக ஒரே இடத்திலேயே உணவு சமைத்துக் கொண்டிருந்தது ஆனால் நம்ம தேசத்து அரசருடைய படையெல்லாம் என்ன பண்ணிருந்தது தெரியுமா ஒரு ஒரு சின்ன சின்னதாக அடுக்கு மூட்டி பல பேரும் சமையல் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த வெளி அரசர் தளபதியை அழைத்து கேட்டார் தீமூட்டி என்னமோ பண்ணுகிறார்களே உடனே அவர் பதில் சொன்னார் அவர்கள் பேசிக் கொள்ள கூட மாட்டார்கள் கிடையாது ஒருத்தர் ஒத்துமை கிடையாது எனவே தான் சமையல் கூட தனித்தனியாக நடக்கிறது உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த வெளிதேச அரசர் இவர்களை வெல்லுவது மிக மிகச் சுலபம் ஒரு சாப்பாட்டு விஷயத்திலே கூட இவ்வளவு தூரத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் சொன்னார் ஆச்சாரம் அவரவர்களுக்கு இருக்க வேண்டியதுதான் எல்லாரும் தொட்டோ எல்லாரும் பார்த்தோ அனைவரும் சாப்பிட்டு விட வேண்டும் என்று யாரும் சொல்ல முடியாது இது பொதுவான ஆச்சாரம் பழைய காலத்திலெல்லாம் யாரும் போய் அவ்வளவு சுலபத்திலே எந்த மதத்தவரும் எந்த வருணத்தவரும் உணவகங்களிலே எல்லாம் சாப்பிட்டு விடமாட்டார்கள் அப்படிலாம் இருந்த காலம் தான் இன்னைக்குதான் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போய்விடுகிறார்கள் ஆனால் அதுக்கு ஒற்றுமையே கூடாது சொல்ல மாட்டோம் ஒருத்தருக்கு யாருக்காவது ஏற்பட்டதுமான பாதிப்பாகத்தானே கருத வேண்டும் இந்த எண்ணம் இருக்க வேண்டும் அரசியல் ஆறாவது ஒருத்தர் ஒருத்தர் மதத்துக்கு திரும்ப வந்தார் தப்பு இதெல்லாம் பேசுகிறார்கள் நம்ம போயிருக்கிறார்கள் ஒத்துமை இல்லாததுதான் ஒத்துமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர்களுடைய கொள்கை அவருக்குறைவனுடைய சொத்துக்கள் தானே அவர்களுடைய வழிபாட்டு தலங்களும் சொத்துக்கள் தானே அதையும் நாம் மதித்திருக்கத்தான் வேண்டும் அதை குறை சொல்வதுங்கிறது தவறே தவிர எனக்கு என் மதம் உயர்ந்தது ஒருத்தர் சொன்னே கிடையாது உன்மதம் தாழ்ந்ததுன்னு சொன்னா தான் தப்பு அந்த தப்பான எண்ண நமக்கு வருவதென்பதே கூடாது ஆக அனைவருமாக கூடியிருந்துதான் பெருமானை நாம் தரிசிக்க வேண்டும் ஆக இன்றைய உலகத்திற்கு ஆண்டாள் தருகிற முக்கியமான செய்தி இது இது ஏன் ஆண்டாள் சொல்ல வேண்டும் வேற யாராவது சொல்லி இருக்கக்கூடாதா ஏன் குலசேகர் ஆழ்வார் சொல்லி இருக்கவில்லை தரிசிப்பதற்காக அல்ல அரங்கனை சேவிக்க வருகின்ற அடியார் கூட்டத்தை இதுதான் ஒருத்தருடைய நோக்கமாகவே இருக்க வேண்டும் நம்முடைய ஆச்சாரியர்கள் எப்படி இருப்பவர்கள் வாழ்ந்திருந்த ஒரு நாளைக்கு இன்னொரு நாள் உடுத்தவே மாட்டார்கள் அருளி செய்வார் என்னத்துக்காக பெருமானுக்கு முன்பு நம்மை நன்கு அலங்கரித்துக் கொண்டு போக வேண்டும் என்னைக்குமே சந்தோஷமா தான் கோயிலுக்கே போக வேண்டும் மனசுல ஆயிரம் கிளேசங்கள் இருந்தாலும் சில பேர் வழக்கேற்ற சேவை நம்ம கண்ணுல ஜெலம் வந்துரும் அத்தனை வருத்தம் அவர்கள் மூஞ்சியிலே தோழ்ந்திருக்கும் முகத்திலே தோய்ந்திருக்கும் அந்த மாதிரி எல்லாம் கோயிலுக்கு போகவே கூடாது எத்தனை வருத்தங்கள் இருந்தாலும் சிரித்த சிரிப்போடே புன்முருவலோடு தான் கோயிலுக்கு போகவே வேண்டும் பகவானிடத்தில் என்னுடைய சொல்லி அழவே கூடாது பெரிய தப்பு நம்ம குறை அவருக்கு தெரியாத நமக்கு பிறப்பை கொடுத்தவர் அவர் நமக்கு தாய் தந்தையரை கொடுத்தவர் அவர் நமக்கு ஒரு பெயரை கொடுத்து ஒரு இருப்பை கொடுத்து எல்லாமே அவர் பண்ணி இருக்கிறது ஆக சந்தோஷமாகத்தான் கோயிலுக்கு போகவே வேண்டும் எதையும் பிரார்த்திப்பது என்பதெல்லாம் கூடாது பழிச்சுன்னு போக வேண்டும் காஞ்சி பிரதிபாதங்கர சுவாமி காட்டுகிறார் ஏன் அப்படி போகணும்னா ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல உத்தியோகம் பார்க்கிறவர் கலெக்டரோட ஒரு மாநாடு நடக்கிறதுன்னு சொன்னால் அந்த டிரெஸ் கோடெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் கோட் சூட் எல்லாம் போட்டிருக்க வேண்டும் டைய அணிந்திருக்க வேண்டும் தலையை நன்கு அவர் வேண்டும் தலையெல்லாம் அந்தந்த சமயத்தில் அவர் தலைமுடியெல்லாம் வெட்டி கொண்டு அழகாக காட்சி அளிக்க வேண்டும் ராட்சி சுவாமி கேட்கிறார் ஒரு கலெக்டருக்கு முன்னே போகிறதுக்கே தூரத்துக்கு அலங்காரம் பண்ணிட்டு போகணும்னு சொன்னால் ராஜாதிராஜ சர்வேசாம்னு இருக்கிற பெருமானுக்கு முன்னே எப்படி இருக்க வேண்டும் வரை சந்தன குழம்பும் வான்கலனும் பட்டும் அதுக்கு மல்லிகை எல்லாம் நிறைத்துக் கொண்டும் பளிச்சு நுழ்டி இருக்க வேண்டும் காப்புகள் இருக்க வேண்டும் திருமணி தாவடங்கள் இருக்க வேண்டும் அப்படித்தான் பகவானுக்கு அப்படி இருந்தாத்தான் அவருக்கு சந்தோஷம் அது இருக்கட்டும் பராசரப்பட்ட காலத்தில் என்ன பண்ணுவார்களா இந்த வேஸ்டை இன்னைக்கு போய் திருநெடுந்தாண்டகம் ஸ்ரீரங்கத்திலே சேவித்து விட்டு வந்தார்கள் அவர் அவர்கள் திருமாளிகிலே வீட்டிலே ஒரு கொடியிலே அப்படியே போட்டு வைத்திருப்பார்கள் போய்க்கிறதுக்கெல்லாம் போடவே மாட்டானா அன்னன்னைக்கு வேஷ்டை உடுத்திக்கொண்டு வந்து அதை களைந்து ஒரு கொடியிலே போட்டு விடுவார்கள் இருபத்தோரு நாளைக்கு இருபத்தோரு ஜன வேஷ்டை உத்திரையும் கொடியிலே தொங்கும் உற்சவம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ஒரு பத்து நாள் கழிச்சு பக்கத்தில் இந்த உற்சவங்களில் எத்தனை ஈடுபாடு பாருங்க ஏன் அப்படின்னு கேட்டா எத்தனை பக்தர்கள் வந்திருந்தார்கள் இந்த வஸ்திரம் உராய்ந்தது மேல இந்த வஸ்திரம் பட்டது அந்த பாக்யம் இந்த வஸ்திரத்துக்கு கிடைச்சிருக்கேன் கண்களிலும் தலையிலும் மஸ்தகத்திலும் ஒத்திக்கொண்டு அவ்வளவு தூரத்துக்கு இருக்க வேண்டும் பின்னே ஒரு ஐம்பது பேர் தள்ளுவர்கள் அதுல ஒருத்தர் நம்ம மேல வந்து விழுவார் அவருக்கு என்ன ஆசையா நம்ம பேர்ல வந்து விழணும்னு உடனே பார்த்து வரக்கூடாதா என்ன அவரிடத்துல கோப்பித்துக் கொள்வோம் இதெல்லாம் ரொம்ப தப்பு அவர் தெரியாமல் செய்திருந்தால் அதையும் மனசுல வச்சுக்கோங்க மேல விழுந்தவாள் மன்னிக்கணுங்கிற அவசியம் இல்லை அவர் தெரியாம பண்ணி இருந்தார் என்ன பேர் தள்ளினா ஒருத்தர் மேல வந்து விழந்து இயற்கைதானே அந்த மாதிரி சமயங்கள்ல என்னமோ பாவம் பின்ன தள்ளினத்தினால் வந்து விழுந்தார் ஆக பாகவத அனுசரித்துத்தான் என்றென்றைக்கும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் பாகவத அபசாரம் என்பது மிக மிக கொடியது அதுக்கு ஒருத்தர் அஞ்சத்தான் வேண்டும் வளர்ந்த தடுக்கப்படும் தவறுகள்ருமாளுடைய சரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பகவான் பல அவதாரங்களை நமக்கு செய்திருக்கிறார் என்னென்ன அவதாரங்கள் சுப்பிரசித்தமா அறிந்திருக்கிற பத்து அவதாரங்கள் தசாவதாரங்கள் என்று கொண்டாடுகிறோம் ஆனால் வாஸ்தவத்திலே அவர் நூற்று கணக்கான அவதாரங்கள் செய்திருக்கிறார் அவதாரங்களுக்கு ஒரு எல்லையே கிடையாது ஆனால் அதுல முக்கியமானவை பத்து மீனோடு ஆமை கேழல் அறிப்புரளாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனுமாய் கற்கியுமானான்னு ஆழ்வாருடைய பாசுரம் அப்படி பத்து அவதாரங்கள் அவதாரம் என்கிற வடமொழி சொல்லுக்கு மேலிருந்து கீழே இறங்கி வருதல் பொருள் இதெல்லாம் நீங்க மனசில வைத்துக் கொள்ள வேண்டும் அவதாரம்னா என்ன அர்த்தம்னு யாராவது கேட்டார் பெருமாள் மேலிருந்து கீழே இறங்கி வந்தார் அதுதான் அவதாரம் மேலே இருந்துன்னா வைகுண்டத்திலிருந்து வந்தார் திருப்பார்கடலிருந்து வந்தார் அது மட்டும் இல்லை தன்னுடைய மேன்மை குணங்களை எல்லாம் மறைத்து வைத்துக் கொண்டு தாழ்ந்தவர்களான கலந்தான் இதுதான் பெருமானுக்கு பெருமை ஒரு குஹனோடவே பெருமாள் போய் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொள்ளவில்லையா சக்கரவர்த்தி திருமகன் சாக்ஷாத்து ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம் அயோத்திக்கு அரசன் இவ்வுலகத்துக்கெல்லாம் அரசன் ஆனால் குஹன்கிறவர் ஒரு வேடன் அந்த வேடனுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து என்னப்பா சௌக்கியமானு விசாரிச்சார் பாருங்க இதுதான் மேலிருந்து கீழே இறங்கி வருதல்னு அர்த்தம் ரொம்ப பெரிய ஒரு ஒருத்தர் நம்ம தோளில கை போட்டு பேசினா நமக்கு எவ்வளவு ஆனந்தம் ஏற்படும் அந்த காரியத்தை தான் பகவான் பண்ணி இருக்கிறார் அப்படி செய்திருக்கக்கூடிய அவதாரங்களிலே வராக அவதாரமும் ஒன்று சசிய யஜ்ய வராகசிய விஷ்ணோர் அமித தேஜசா பிரணாமம் ஏப்பி குருவந்தி தேசாமப்பி நமோ நம யம தர்மராஜன் ஒரு உயர்ந்த வார்த்தை சொல்லுகிறார் யம தர்மனாலே எத்தனை பயம் பாருங்க ஐயோ ரொம்ப தீவராச்சே அவரெல்லாம் நல்லவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை அவர் பண்ணி நாம தீமைகள் எல்லாம் தீயவர் நாம நல்லதெல்லாம் பண்ணினா நம்ம பக்கத்தில் அவர் வரவே போறது இல்லை அவருக்கு நமக்கு எந்த வேலையும் கிடையாது விளக்குகிறேன் ஆனால் யம தர்மராஜன் தான் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கோம்னா அவர் ரொம்ப ரொம்ப கெட்டவர் தண்டனை எல்லாம் கொடுக்கிறவர் அவரெல்லாம் நல்லவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அந்த யம தர்மராஜன் என்னை தீயவன் என்னோ என்னை விரோத நீங்கள் எல்லாம் நினைக்கவே வேண்டாம் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உடனே நாம் என்ன சொன்னோம் நிறைய பாவம் எல்லாம் நீர் பாவம் கொடுக்கப்பட்ட வேலையை தான் செய்கிறீர் எங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் ஒண்ணு ஆசை கிடையாது ஆனால் நாங்கள் செய்திருக்கக்கூடிய தீவினைகளுக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்பது உமக்கு பரமாத்மா இட்டிருக்கிற கட்டளை பீஷாஸ்மாத்யாஸ்யும் உபனிஷத்து ஓதுகிறது சமயத்துக்கு எல்லாருக்கும் மரணம் வருதுன்னா மரண தேவத்துக்கு பகவானுடைய கட்டளை எடுத்துட்டு எடுக்கலன்னு சொன்னால் பாருங்கள் நடவடிக்கை எடுக்கிறதா அந்த மாதிரி மேலடம் சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் யமதர்ம ராஜனோ இல்லை சூரிய தேவனோ வேறு யாராவது சரியாக வேலை செய்யவில்லைன்னா பகவானுக்கு கோபம் வந்துடும் அவரிடத்திலே கோபித்துக் கொள்ளுவான் பெருமானுக்கு கோபம் ஏற்படக்கூடாதுன்னா தான் வேலை அவர் சரியா செய்யணுமோ இல்லையோ அதுதான் அவர் செய்யறார் ஆனா யமர்மராஜன் சொல்றார் நீங்க எந்த இடத்துல பயப்பட வேண்டாம் நாம் என்ன சொன்னோம் எங்களுக்கு பயம்தான் ஏன் தெரியுமா ஒன்னு ரெண்டு பாவமா செய்திருக்கிறோம் கணக்கத்த பாபங்களை நாங்களும் செய்திருக்கிறோம் அதனால எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு நாங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறோம் அப்பொழுது யம மேலே சொல்றார் நீங்கள்லாம் ஏன் வராகப் பெருமாளை சேவிக்க கூடாது என்ன சுவாமி வராக பெருமாளை சேவிக்கிறதுக்கும் நாங்க பயப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம் மேலே சொன்னார் தஸ்ய யஜ்ய வராக விஷ்ணோர் அமித்த தேஜசா பிரணாமம் ஏப்பி குருவந்தி தேசாமி நமோ நம இது யம வாக்கு அவரே சொல்றார் நீங்க வராகப் பெருமாளை சேவித்தீர்களானால் என்்கிட்ட நீங்க பயப்பட வேண்டாம் உங்களிடத்திலே நான் பயப்படுகிறேன் உலகத்துக்கே யம தர்மராஜா நீங்கள் வராக பெருமாளை போய் சேவித்தீர்களானால் உங்களிடத்திலே கைகூப்பி நிற்கிறேன் புறத்த உடனே யம சொன்னார் ஐயோ கஷ்டப்பட்டெல்லாம் போய் நீங்க சேவிக்கவே வேண்டாம் இங்கிருந்தபடியே இந்த ஆரணியில இந்த கல்யாண மண்டபத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்களா இங்கிருந்தபடியே கைகூப்பி வராகப் பெருமானை நினைத்து உங்களுக்கு நான் அடிமைங்கிறார் வராக பெருமானை தொழுகிறார்களோ அவர்களை நான் தொழுகிறேன் என்பது யம திருவாக்கு அப்ப எவ்வளவு சுலபமா போச்சு பாருங்க எமனுக்கோ நரக்கத்துக்கோ நாம் பயப்படவே வேண்டாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் பகவானுக்கு பல்லாண்டு வராக பெருமானுக்கு பல்லாண்டு என்று அவரை கொண்டாட வேண்டும் வராக அவதாரத்துக்கு என்ன சிறப்புன்னு விசாரித்தால் இந்த அவதாரத்திலே தான் பகவான் ஒரு உயர்ந்த உபதேசத்தை நமக்கு செய்திருக்கிறார் கொஞ்சம் சரித்திர பாகத்தையும் பார்ப்போம் இத்திகாச புராணங்கள் காட்டுகிற விஷயங்களையும் காண்போம் கிரண்யாஷன் என்கிற ஒரு அசுரன் அவன் பூமி தாயை போய் எங்கோ சமுத்திரத்தின் அடியிலே ஒழித்து வைத்து விட்டான் பூமி தாய் அல்லத்தாள் பூமி பகவான் ஒரு அவதாரத்தை எடுத்துக் இதுதான் ஆண்டாள் நாச்சியார் தானோ ரொம்ப அழகாக வருணி பாசி தூர்த்து கிடந்த பாருமக பண்டரு மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்னியாம் என்று பாசுரம் பகவான் ஒரு வராக எடுத்துக்கொண்டான் வராக சொன்னால் இன்னைக்கு நாம உலகத்திலே பார்க்கிற பன்றியினுடைய உருவத்தை பெருமான் எடுத்துக் இல்லை ஒற்றை கொம்புள்ள ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டான் கிட்டத்தட்ட காண்டாமிருகத்தினுடைய வடிவிலே என்று நாமும் கொள்ள வேண்டும் எனவே வராக லோக்கத்தில் பார்க்கிற பன்றி உருவன்னு நினைத்துக் கொள்ள ஒரு காண்டாமிருகத்தை போன்ற ஒரு உருவத்தை தானும் எடுத்துக் அந்த உருவத்தை என்னதுக்கு எடுத்துக்கணும் இது ஒரு கேள்வி பூமி பிராட்டியை சொன்னால் பகவானுக்கு அவதாரம் பண்ணித்தான் காப்பாற்ற வேண்டும் என்கிற நிர்பந்தம் கிடையாது என்னன்னா அவர் சர்வசக்தி மான் சர்வசக்தி யுக்தர் இருந்த இடத்திலிருந்து எல்லா காரியத்தையும் சாதித்துக்கிற சாமர்த்தியம் அவருக்கு உண்டு வைகுண்டத்தில் உட்கார்ந்து கொண்டு பூமி தாய் காப்பாற்றப்படட்டும் இவ்வளவு சொன்னாலே பூமி பின் ஆட்டி அப்படி இருக்க என்னதுக்காக அவதாரம் பண்ணணும்னா பகவானுடைய உயர்ந்த நோக்கம் அதனுள்ளே ஒளிந்திருக்கிறது பூமி பிராட்டி மூலமாக நமக்கெல்லாம் என்னமோ ஒரு செய்தி சொல்ல வேண்டும் பெருமாள் ஆசைப்பட்டார் அதுக்காகத்தான் அந்த உருவத்தையே எடுத்துக்கொண்டார் ரொம்ப ஆச்சரியமான அவதாரம் நமஸ்தேஸ்து வராகோத்தர தேரமத்தியகதோ எஸ்ய மேரு கணக்கநாயத்தை ரொம்ப உயர்ந்தவனான அவதாரத்தை பகவான் செய்தான் பன்றி உருவத்தை கொண்டான் கோரப்பல் ஒ நேனு இருந்தது பெருமான் பூமியை இழந்தெடுக்கத்தானும் புறப்பட்டான் என்னத்துக்கு அப்படி ஒரு பன்றி ஊரும் எடுத்துக்கணும்னா இந்த भूमि ஏற்கனவே போய் போய் समुद्रத்திலே போய் மூழ்கி இருக்கறாய் समुद्रன்னும் கொஞ்சம் சேரும் சகதியமா தான் இருக்கும் பாசி தூர்த்துகிடந்த பார்மகக்கு ரொம்ப நாளா பாசி படிஞ்சி போச்சுன்னு சொல்றோம் பாருங்க கொலத்துல கூட இறங்கச்ச நாம எல்லாம் என்ன பண்ணுவோம் ரொம்ப ஜாகறதே ஆரம்பிப்போம் அதுவும் கடைசி படி அது இறங்கற சமயத்துல ரொம்பவே பக்குவமாக இறங்க வேண்டும் என்னன்னா தண்ணير பட்டு பட்டு பாசி தூர்த்துகிடக்கும் அதிலே காலை வச்சு சரையளன்னு வழுக்கி கீழ விழுந்துறோம் அப்ப ரொம்ப ஜாகறையா தான் இறங்கி கை கால்களை சோதித்து அந்த மாதிரி பூமி பிராட்டி பிரளயார் நவ மக்னையாய் அல்லது சமுதிரத்துக்குள்ளே மூழ்கினவளாய் ரொம்ப காலமா உள்ளேயே இருந்து பாசி பிடிச்சு போச்சான் போய் அவளை காப்பாற்றணும்னு சொன்னால் சேற்று கால் வாங்காத ஒரு உருவம் தானே தேவை பார்த்தீங்களானா கஷ்டமே படாது சேல சகதியுமா இருக்கிற இடத்துல கூட ரொம்ப லாபகமா நடந்து போகும் உருண்டு பெறலாம் அதுக்கு இருக்கும் அந்த இடம் பெருமான் பார்த்தார் பூமி பிராட்டியை காப்பாற்றணும்னு சொன்னால் ஒரு உருவத்தை தான் நாமும் எடுத்துக் வேண்டும் என்று வராக அவதாரம் எடுத்து கிரான் பூமி பிராட்டியை இடந்தெடுத்து மேலே வந்தான் அந்த சமுத்திர பூமி பிராட்டி கைகூப்பி பிரார்த்திக்கிறாள் இது நீங்கள் நல்ல மனசிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்னன்னா ரெண்டு நாள் நாளன்னிலிருந்து மார்கழி மாசம் ஆரம்பம் ஆண்டாளுக்கென்னே இருக்கக்கூடிய மாதம் திருப்பாவைக்காகவே இருக்கக்கூடிய மாதம் ஆண்டாள் ஏன் திருப்பாவை பாடினாள் அதுக்கு இந்த சரித்திரம் தான் மூலமே அப்படியே சொல்வதை அவன் கவனித்துக் கொள்ள வேண்டும் பிராட்டை கைகூப்பி பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறாள் அகம் சிஷ்யாச்சாசிச்ச பக்தா சத்வை மாதவ மற்கிருதே சர்வ பூதானாம் ரொம்ப உயர்ந்த காரியம் பண்ணி இருக்கிறீர் ஏதோ சமுத்திரத்தின் அடியிலே போய் நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தேன் என்னை ஒழித்து வைத்திருந்தான் அந்த ஹிரண்யாட்சனை நீர் கொன்றுவிட்டீர் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னையும் காப்பாற்றி விட்டீர் மிக மிக சந்தோஷம் ஸ்ரீதான் பகவான் சந்தோஷம் உனக்கு சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷம் நீ என்னுடைய பிரியமான மனைவி உன்னை நான் என்னாலும் விட்டுத்தரமாட்டேன் என்று பகவான் பேசினான் உடனே பிராட்டி சொல்லுகிறாள் என் ஒருத்தனை காப்பாத்தினா போருமா என் ஒருத்தியை மட்டும் நீர் காப்பாத்திட்டீர்ன்னா எனக்கு போராது வேற என்ன வேண்டும் என்றான் இறைவன் அப்பொழுது தாயார் சொல்லுகிறாள் அகம் சிஷ்டியாச்சாசிச்ச பக்தாச்சுவை மாதவர் நான் யார் தெரியுமா உமக்கு தாசியா இருக்கிறேன் உடனே தெரிவிக்கிறாள் என்னை ஒரு வியாஜமாக கொண்டு நான் கேட்டதை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு இந்த உலகத்தவர்களுக்கெல்லாம் நீர் நல்ல வார்த்தை ஏதாவது சொல்ல வேண்டும் இந்த உலகத்தவர்கள் உண்மை அடைவது எப்படிங்கிற விஷயத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் நாமே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டும் பகவானை அடைய வேண்டும் என்று சொன்னால் எப்படி அடைய அதுக்கு உபாயங்கள் உண்டா உபாயம் வழின்னு அர்த்தம் என்னென்ன வழிகள் உண்டு எப்படி எப்படி நாம் செய்ய வேண்டும் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் சாத்திரங்கள் காட்டுகின்ற வழிகள் அனைத்தும் மிக மிக கடினமானவை நம்மாலே அனுட்டிக்கவே முடியாது ஒரு பக்தி யோகம்னு எடுத்துக்கொண்டால் பக்தி யோகத்தை நாம் எப்படி பண்ணணும் தெரியுமா சதா சர்வ காலமும் பகவானையே நினைத்திருக்க வேண்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசை அமர்ந்து அமர் சுலமான மண்ட இருக்கே தவிர இருக்கிற உரைது ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தா அதிகம் மீதி நேரமெல்லாம் இந்த மனசு எங்க இருக்கும் சொன்னா ஐயோ வீட்டு நலனில் இருக்கும் இல்ல கப்பான எண்ணங்கள் இருக்கும் இல்ல ஏதோ குடும்பத்தினுடைய விஷயங்கள் எத்தனையோ சர்ச்சைகள் எத்தனையோ விஷயங்கள் மனசு எங்கெங்கோ சுத்தி போட்டு சுத்தி போட்டு கடைசியில் வந்து இந்த இடத்துல நிற்கும் உபன்யாசம் அந்த மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறது மனசை ஒருமுகப்படுத்துவதுங்கிறது அவ்வளவு சுலபமான கலை அல்ல அதுக்கு ரொம்ப மெனக்கெட வேண்டும் மனசை ஒருமுகப்படுத்தணும் ஏதாவது ஒரு ஆசனத்தில் அமர்ந்து இடைவிடாத பகவானுடைய நினைவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இடைவிடாத நினைவா குருநாடக அவர் பேர் சொல்றதுக்கே பல நாள் மறந்து போய் விடுகிறோம் தங்களையும் மறந்து கைக்கரியும் என்கிற இழவும் இன்னைக்கு யிரூபாயுடைய மதிப்பு தெரியவே இல்லை உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் இருந்தது அந்த ஆயிரம் ரூபாய் தொலைஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தெரியல ஆயிரம் ரூபாய் கூட ஒரு பகவானிட்டு வருத்தப்படாம இருக்குறதும் ஒன்னும் இல்லை இதுக்கும் அதுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது தொலைத்து பெருமானிடத்தில் செய்ய வேண்டிய அழக்கூட தெரியலே கேக்குறாரு கிளம்பின அம்மா பாக்கமும் ஒருமோ வராது ஏற்கனவே சரியா படிக்காத நீ தேர்ச்சி பெறாமல் வீட்டிலே இருக்கிறாய் ஐயோ தோத்து போட்டுமே இந்த மாதிரி நாம பெயில் ஆட்டோமேங்கிற வருத்தம் கூட உனக்கு இல்லை நீ நம்ம மட்டையும் பந்து எடுத்துட்டு விளையாடுறதுக்கு போறியே என்ன கோபித்துக் அந்த மாதிரி பிளலோகாச்சார் தெரிவிக்கிறார் நீ உன்னை மறந்தாய் பகவானை மறந்தாய் ஈஸ்வர கைங்கரியத்தை இழந்தாய் இதெல்லாம் இழந்துட்டு இழந்துட்டோங்கிற அந்த எண்ணம் கூட உனக்கு ஏற்படலையே இவருக்குடன் இருப்பியோ என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார் அந்த மாதிரி நிலைமையிலே தான் நாம் அனைவரும் இருக்கிறோம் ஆக நாம் பகவானை அடைவது எப்படி நாமே கேட்டுக்கணும் ஆனால் பூமி திராட்டி வராக பெருமாண்டை நல்லது சொல்லு அப்ப பெருமாள் தெரிவிக்கிறார் என் பெயர் பாடினால் என்னை அடையலாம் சுலபமான வழி அவர் காட்டிக் கொடுக்கிறார் ரொம்ப சுலபமான வழி என்று தெரியுமா எப்பொழுதும் திருநாமங்களை பாடுகை அதுக்கு இருக்கிற ஏத்தம் எதுக்கும் கிடையவே கிடையாது கலவு நாமசங்கீர்த்தனம் சொல்லுவார்கள் ஆரம்பத்தில் அதெல்லாம் உண்மையே கிடையாது தான் பகவானுக்கு சுலபத்திலே நமக்கு தரவல்லது நீங்கள் கிருத்த யுகத்தில் பெருமானை அடையணும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தபஸ் பண்ண வேண்டும் திரேதாயுகத்திலோ அல்லது துவாபர யுகத்திலோ அடையணும்னு சொன்னால் அந்த காலங்களிலையும் ரொம்ப சிரமப்பட்டுத்தான் பகவானை அடைய வேண்டும் ஆனால் கலிகாலத்தில் எப்படி தெரியுமா கலவு நாமசங்கீர்த்தனம் பெருமானுடைய திருநாமத்தை பக்தியோட உச்சரித்தால் யாரும் பரமனை அடையல எவ்வளவு சுலபமா போச்சு பாருங்கலிகாலந்தான் பகவானை அடைவதற்கு மிக மிகச் சுலபமானது அதைத்தான் வராக பெருமாள் பூமி பிராட்டிக்கு உபதேசிக்கிறான் காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமங்கம் என்பது சர்மஸ்லோகம் சர்மஸ்லோகம்னு சொன்னால் பகவான் நமக்காக திருவாயு மலர்ந்தருளி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வழி அவனை அடையாள என்ன வழி அவண்பித்து கொடுத்திருக்கிறார் அவன் இறைவனை அடைகிறான் பிராணம் போகிற பொழுது பகவானை நினைக்க வேண்டும் பெரியாழ்வார் பாடினார் அதென்ன பிராணம் கோர பொழுது நமக்கு பகவானுடைய நினைவு தான் வந்துடுமா இல்ல நாம நினைக்கிற படிக்கு நம்ம குடும்பம் விட்டுடுமா குடும்பம் ஏன் விடாதுன்னா ஐயோ பிராணம் போறது எங்கென்னா எந்த பலம்லாம் வாங்கி வச்சிருக்காரு அவர் கை நடுஞ்சின்னு இருக்கு உடனே இந்த பெரிய பிள்ளை சொன்னார் தம்பியை பார்த்து தம்பி நீ சீக்கிரமா போய் அதுக்குன்னு இருக்கிற என்னென்னமோ சாதனம் எல்லாம் உண்டு அதெல்லாம் கொண்டு வா அப்பாவினுடைய கையிலே கை பதிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ரெண்டு நிமிஷத்துல போயிடுவார் போல் இருக்கு அதுக்குள்ள அவர் சொத்தெல்லாம் வாங்க வேண்டும் பெரியாழ்வார் பார்த்தார் யோ பிராணம் போறது அப்பா கோவிந்தான்னு சொல்லுன்னு உனக்கு தோணலையே கோவிந்தான் சொல்லு உனக்கு நல்ல கட்டி கிடைக்கட்டும் பெருமாள் திருநாமத்தை சொல்லு அது எந்த பிள்ளைக்கும் போடுவது வந்து சோர்வினால் பொருள் வைத்தது சொல்லு சொல்லு என்று பொருள் வைத்தது சொல்லு அப்பா பிராணம் சொல்லு எங்க என்ன வச்சிருக்கேன் அப்பா ரொம்பே வைக்கல பக்கத்து விட்டு கிருஷ்ணசுவாமிக்கு ஒரு ஐயாயிரம் கொடுக்கணும் எதிர்த்து ராமசுவாமிக்கு ஒரு பத்தாயிரம் கொடுக்கணும் இருக்க இதெல்லாம் எடுத்துக்கூடாதுன்னு ஓஹோ சொத்து பத்தெல்லாம் வாங்கி வச்சிருந்தா அவர் தெளிவா பேசுறார் யாருக்காவது கடன் கொடுக்கணும்னு சொன்னா அவர் தெளிவா இல்ல அவருக்கு வயசா எடுத்து என்னமோ உளறுகிறார் இதை பார்த்து பெரியாழ்வார் சொல்றார் இந்த மாதிரி எல்லாம் காலத்தை நீங்கள் வீணடிக்கிறீர்களே பகவானுடைய திருநாமத்தை சொல்லியன்னோ பொழுதை போக்க வேண்டும் ஆக கடைசி காலத்திலே பிராணன் போகிற பொழுது இத சாஸ்திரம் அந்திமஸ்மிருதினு சொல்லும் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு பக்தி யோகத்திலே நிலை சொன்னால் பிராணன் போகிற பொழுது அந்திமஸ்மிருதி ரொம்ப ரொம்ப முக்கியம் கோவிந்தான்னு சொல்லி உயிரை விட வேண்டும் படதேசத்திலே கபீர் தாசர் ரொம்ப அழகா பாடினார் கபீர் தாசர் ஒரு பெரிய புலவர் அவர் திருப்பி கரோ குச்சு கர்ம ஏசா भैया நம்ம எல்லாம் பார்த்து சொல்றோம் நம்ம பார்த்து அவர் சொல்ற வார்த்தை கரோ குச்சு கர்ம ஏசா भैया கர்ம என்ன சொன்னா செய்கைகள் இந்த மாதிரியான செய்கை எல்லாம் பண்ணு எந்த மாதிரி செய்கைன்னா ஜப் பிராணம் நிக்கலே தப் ஹசத்தே உயே நிக்கலே பிராணன் போகிற பொழுது சிரித்துக்கொண்டே உயிரை விட வேண்டும் அப்படி எப்படி சிரிச்சுண்டே விட முடியும்னு சொன்னா வாழும் காலத்திலே நம்முடைய செய்வினைகள் அந்த மாதிரி இருந்தா போகிற பொழுது பிராணம் சிரிச்சுண்டே போகும் ஆயிரக்கணக்கான ஒரு அழைத்துக்கொண்டே பிராணம் போச்சுன்னு சொன்னா போற பிராணம் அழுதுண்டே தான் போகும் ஆக எல்லாருக்கும் நன்மையை விரும்புகிற ஒரு இதயம் இவ்வுலகிலிருந்து விடை பெறுகிறது பூ பறிக்கிறா போலத்தான் பெருமாள் அவரை பரிசுபார் கஷ்டமே கொடுத்துருக்கவே மாட்டார் ரொம்ப ஆசரியமா அந்த பிராணம் போறதுன்னு சொல்றோம் பாருங்க யாராவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி மரணம் சம்பவித்ததுன்னு உடனே நம்ம மனசு என்ன சொல்லும் நமக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கணும் கஷ்டப்படாத பிராணம் போகணும்னு பிரார்த்திக்கலாம் பிரார்த்தால் மட்டும் போதாது வாழ்க்கை முறையும் இருக்க வேண்டும் வாழற வாழ்க்கை அப்படி நாலு பேருக்கு பயன்படுமா போலே தானே இருக்க வேண்டும் கரோ குச்சு கரும ஏசா பையா அந்த மாதிரி கருமங்களைத்தான் நாமும் செய்ய வேண்டும் அசுத்தே உயே பிராணம் நிக்கலை சிரித்துக்கொண்டே பிராணம் போக வேண்டும் பெருமாள் திருநாமத்தை சொல்ல வேண்டும் சொன்னால் முக்தி உண்டு கேள்வி எனக்குரியுமா சொன்ன முக்தி உண்டு சுவாமி பெருமாள் கிடைக்க மாட்டார் ஜனனம் திரும்ப திரும்பத்தான் செய்வாய் இந்த பிறவையே தாழமாட்டேன் என்கிறது இன்னும் வேற ஆயிரக்கணக்கான எடுக்கோயா பிறப்பே இருக்கே கிடையாது ஒரே தடவை என் பெயரை சொல்லிவிடு ஸ்ரீமுஷ்ணம் வராக பெருமாள் போற்றி இது ஒரு தடவை சொன்னா நீங்க ஸ்ரீ வராக பெருமாளுக்கு போற்றி ஸ்ரீ வராக பெருமாளுக்கு வந்தனம் சொன்னார் ஒரு நூறு பேர் கேட்டீர்கள் அதைத்தான் சொல்றார் நீ நன்னா இருக்கச்சே ஒரு தடவை என் பெயரை சொல்லியோ கேட்டோ செய்திருந்தாய் என்னால் நீ கவலையப்படாதே உன் பிராணம் போகிற பொழுது நீ கட்டையைப் போலும் கல்லை போலும் கிடந்தாலும் நீ அஞ்சாதே உன் தப்பான வழி அனுப்பாணன் போக நினைப்போவேன் போது கோையில் இருந்தாலும் இருந்தாலும் சரி என் பெயரை கதிக்கு அழைத்துக் கொண்டு போகிறேன் இப்ப நியாயமா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வர வேண்டும் சுவாமி பெருமாள் கொடுத்தது தானே ஆமா பெருமாள் தான் கொடுத்திருக்கார் என்ன சொல்லிட்டு பிராணன் போகிற பொழுது இறைவனுடைய நினைவு இருந்தால் தான் முக்தி கீழே சொன்னேனா பிராணம் போகிற பொழுது கோவிந்தான் சொன்னாதான் முக்தின் சொல்றது என்ன சொல்றம் போகிற பொழுது நினைவு இல்லாதிருந்தாலும் உனக்கு நான் மேலான கத்தியை தருகிறேன் விரோதமா பெருமானும் நாம தெரிந்து கொள்ளுகிறோம் சாத்திரம் என்பது நமக்கெல்லாம் கண் போன்றது என்னைக்கு மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும் தயவு செய்து யாரும் சாத்திரங்களை பழிக்கவே செய்யாதீர்கள் சாத்திரங்களை பழிப்பதும் இறைவனை பழிப்பதும் வெவ்வேறல்ல ரெண்டுமே ஒன்றுதான் கண்ணனை ரொம்ப அழகா தெரிவித்துக் கொள்ளுகிறார் ஒருத்தன் படித்துவிட்டு மேலான கதி அடையணும் அடையவே முடியாது என்கிறான் கீதாச்சாரியா சொன்னது விரோதமா பெருமான சொல்லவே கூடாது சொல்லக்கூடாதுன்றதை விட சாஸ்திரத்துக்கு விரோதமா பெருமாள் சொல்லவே மாட்டார்னு தான் சொல்லணும் ஆனா கீழே பாருங்க ஒன்னு முரண்பாடான விஷயம் சாஸ்திரம் பிராணம் போகிற பொழுதும் நினைத்தால் தான் முக்திங்கிறது இப்ப பெருமாள் பிராணம் போகிற பொழுது நினைக்காட்டின் பரவாயில்ல உனக்கு முக்தி தரேன்னு சொல்றார் இது ரெண்டையும் நீங்க எப்படி சமன்வயப்படுத்துவீர்கள் விரோதம் இல்லாத ஒரு அர்த்தம் அனுப்பமும் மெய்யா இருக்கணும் பெருமாள் சம்பந்தம் மெய்யா இருக்கணும்னா ஒரு வார்த்தை பொழுதும் நினைவு முக்கியம்னு சொல்லித்தா பிராணன் போகிற பொழுதும் நினைவு முக்கியம் இது மனசுல வச்சுக்கோங்க பிராணன் போகிற பொழுது ஞாபகம் முக்கியம் இது சாஸ்திரம் சொல்லிட்டு பகவான் சொன்னார் பிராணன் போகிற பொழுதும் ஞாபகம் முக்கியம்னு சாஸ்திரம் சொல்றது ம் முக்கியம் அதுதான் இங்க முக்கியம் பெருமாள் சொன்ன பிராணன் போகிற பொது ஞாபகம் முக்கியம் அந்த ஞாபகம் அவன் செய்யவில்லை என்னாலும் ஞாபகம் தானே முக்கியம் அவன் என்னை நினைக்காமல் போனாலும் நான் அவனை நினைத்து விடுகிறேன் இவ்வளவு சுலபமா போச்சு பாருங்க அவன் தான் என்ன நினைக்கணும்னு இல்லையே ஞாபகம் முக்கியம் சாஸ்திரம் சொல்றது அவன் நினைக்கலான் என்ன அவனை நான் நினைச்சிட்டு போறேன் பத்து ரூபாய் இப்படி வேண்டான கிழவிட்டே ஒன்று எப்படி இருந்தாலும் ஞாபகம் முக்கியம் நான் அவனை நினைக்கிறேன் கத்தரு ஓதினார் வழுவாத சுரராக நிறராக புள்ளாக புழுவாக நரகில் பிறந்தாலும் நரகில் புகார் காணுமே பிறந்தாலும் நரகில் புகார் காணுமே நாம எப்பேற்பட்ட ஒரு ஈன பிறவியை எடுத்து வராக இருக்கும் எற இருக்கும் அனைத்துக்கும் ஒரு தடவை செவிப்பட்டு விட்டது அவைகளுக்கும் முக்தி உண்டு வராக பெருமாள் அந்த அளவுக்கு நம்ம இடத்துல கருணையோடு இருக்கிறார் என்ன வேண்டும் சொல்லுகிறார் நன்னா தன்னுடைய திருச்செவியிலே வாங்கிக் கொண்டாள் பெருமானுடைய திருநாமங்களை பாடுகையே பகவானை அடைவதற்கு வழி உடனே பகவானிடத்துல கேட்டாள் எனக்கும் ஒரு பிறவி எடுக்கணும்னு ஆசையா இருக்கு நான் ஒரு அவதாரம் பண்ணட்டுமான்னு கேட்டாள் ராத பெருமாய் பார்த்தார் நான் பிறக்கிற பொழுதெல்லாம் நீயும் பிறக்கிறாய் நான் கண்ணனாய் பிறந்தேன் ஏ பூமி நீதானே சத்தியபாமையாய் வந்தாய் நான் பிறக்கிறச்செல்லாம் நீயும் பிறப்பாய் நீ இன்னும் தனியா ஒரு அவதாரம் பண்ணணும்ன்றிய எதுக்காக அப்ப பூமி சொல்லுகிறாள் பாடினா உண்மை அடையலாம்னு நீர் சொன்னீரா நீ எங்கிட்ட சொல்லிட்டீர் நான் தான் இப்ப என் சொல்லணும் நமக்கெல்லாம் எப்படி தெரியும் பூமி இடத்திலே பகவான் சொன்னார் பாடினால் என்னை அடையலாம்னு அவர் அங்கே சொல்லிவிட்டார் அவளுக்கு அவர் சொன்னது நமக்கெல்லாம் எப்படி தெரியும் பூமி பிராட்டி நான் ஒரு அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த செய்தியை கொண்டு சேர்க்க விரும்புகிறேன் திருப்பாவை பாடி கொடுத்தாள் இன்றைய சமுதாயத்துக்கு ஆண்டாள் சொல்ல வருகிற முக்கியமான செய்தி தெரியுமா உங்கள் வாழ்க்கையை பெருமானுடைய பக்திக்காக பயன்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையை இறைவனுடைய திருநாமத்தை உச்சரிப்பதற்காக பயன்படுத்துங்கள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் இன்ன பரமன் அடி பாடி பாடுங்கள் அங்கேயும் தெரிவிக்கிறாள் கேசவனை பாடி இப்படி தொட்ட தொட்ட விடம் எங்கும் திருப்பாவையிலே பாடுங்கள் பாடுங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாள் என்ன பாடணும் பெருமானுடைய திருநாமங்களை பாட வேண்டும் நீக்கு அடி போத்தி சென்னங்கு தென்னிலங்கு செத்தாய் போத்தி பொன்னச்சகட விழித்தாய் புகழ் போத்தி கண்ணு குணிலா விந்தாய் கடல் போத்தி குடையாவிடுத்தாய் குணம் போத்தி வென்னு பக நின் கையில் வேல் போத்தி என்னென்னும் பாசுரத்தை சொல்ல வேண்டும் ஆனால் இன்னைக்கும் திவ்ய பிரபந்த அதிகாரிகள் சந்நிதிகளிலே திருப்பாவை சேவித்தார்கள் இல்லை தங்கள் அகங்களிலே திருப்பாவை பாடினால் கூட அன்றி உலகம் அடி போற்றி என்று சொல்லவே மாட்டார்கள் அடி போக இதுபடி மிகப்பெரிய தவறு வார்த்தை ரொம்ப அழகு எங்களுக்கு தமிழ் இலக்கணத்தை பத்தி கூட அவ்வளவு கவலை கிடையாது பெருமானை பத்தின கவலைதான் எங்களுக்கு எல்லாம் உண்டு ஏன் அப்படின்னு கேட்டார் இல்ல அன்றி உலகமலந்தாய் சொன்னால் அது ரொம்ப அழுத்தமான வார்த்தைகளா வெளியிலே விழருது அது கேட்கிறப்ப பெருமானுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியை உண்டு பண்ணுமா பெருமான் எப்படிப்பட்டவன் சொன்னால் அவர் இளங்குமரன் ரொம்ப ஆசிரியமான மென்மையானவர் பிராட்டி தொட்டாலும் சிவக்கும்படியான திருவடிகளை உடையவர் அப்ப எவ்வளவு மென்மையார் பேர் சில பேர் சொல்லுவாங்க கிள்ளினா ரத்தம் வரும் சுண்டினா ரத்தம் வரும்னா அது பெருமானுக்கு தான் பொருந்தும் அவர் எப்படிப்பட்டவர்னா பக்கத்துல வந்து பிராட்டி மெல்ல தன்னுடைய கையாலே திருவடியை தொட்டாலும் கூட திருவடி செக்கச்செவேல்னு ஆயிவிடுமா எமையானவர் அவர் மென்மையானவர் என்னைக்கும் அதிர்ந்து பேசினா கொஞ்சம் உலகத்தில் இயற்கை ஆழ்வார்களுக்கு அவர்கள் கொண்டிருந்தாலும் பெருமானி தங்கள் பிள்ளையாகத்தான் பாவித்தது பகவான் நமக்கு குழந்தைன்னு தான் அவர்களெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என் மேலக்கோட்டை திருநாராயணபுரம் என்கிற உயர்ந்த திவ்ய அந்த திவ்ய தேசத்தில் யாரு ராமானுஜர் யாருன்னா ராமானுஜர் தமப்பன் பகவான் பிள்ளை என்பது அவருக்கு செல்வ பிள்ளைன்னு என்ன தான் சந்தோஷம் தன்னை காப்பாற்றுவதற்கு சில பேர் இருக்கிறார்கள் அவருக்கு ஆனந்தம் எல்லாரையும் காப்பாற்றுற தெய்வம் என்ன ஆசைப்படுறது தெய்வம் என்ன நீங்கள்லாம் காப்பாத்துங்கோன்னு ஆசைப்படுறது இதுதான் பெருமானுடைய திருவுள்ளம் சின்ன உதாரணம் சொல்றேன் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து கொண்டால் சௌக்கியமானு கேட்டுப்போம் இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறீர்களே ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிருப்பீர்கள் அந்த கோயில் இருக்கிற பகவானை பார்த்து பரமனே நீங்க சௌக்கியமான நீங்க யாராவது கேட்டதுண்டா இப்போ நானைய சுவாமி அவரை பார்த்து சௌக்கியமானு கேட்கணும் அவருக்கு என்ன குறை தாத்தா தான் எழுந்தவுடனே பொங்கல் அமுதி செய்த அமுதி செய்திருடுகிறார் பதினோரு மணிக்கு எல்லா சித்ராணங்கள் எல்லாம் அமுது செய்திருக்கிறார் சாயங்காலம் ஆச்சுன்னா சுண்டல் வட தோசை எல்லாம் அமுது செய்திருடுகிறார் நான் தான் இங்க நாய்பிழப்பு பழக்க வேண்டியிருக்கு ஏதோ ஓடி ஓடி சம்பாதிச்சுட்டு இருக்கேன் என்னத்தான் ஒருத்தர் சௌக்கியமானு கேட்கணும் அவர் போய் என்னது நான் சௌக்கியமானு கேட்கணும்னா பகவான் அதைத்தான் விரும்புகிறார் இங்க இருக்கிற பக்த சிகாமணிகளான உங்களை பார்த்து நான் அதைத்தான் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் சந்நிதிக்கு போனீர்களானால் நலமான ஒரு கேள்வி கேளுங்கள் அவர் ஆசைப்படுற பெருமாள் விரும்புகிறார் என்ன பார்த்து இதுவரைக்கும் ஒருத்தரும் சௌக்கியமான கேட்டதே கிடையாது அந்த எண்ணம் நமக்கெல்லாம் இருக்க வேண்டும் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலே கைக்கரிய நிர்வாகம் செய்து கொண்டிருந்த காலம் ஆயிரம் வருஷத்துக்கு அது அந்த சமயத்துல என்ன பண்ணுவார் மடப்பள்ளியிலிருந்து ஸ்ரீரங்கநாதன் சன்னிதிக்கு எல்லா பிரசாதங்களும் போகும் பகவான் அமுதி செய்துவதற்காக எல்லா பிரசாதங்களும் போகும் போகிற பொழுது ராமானுஷ்ணர் கையிலே திருகண்டத்தோடே வெளியிலே நிற்பர் ஒரு ஒரு பாத்திரத்துக்கு மேலையும் ஒரு தழுவத்தாலே துணியாலே போர்த்தி வைத்திருப்பவர்கள் மூணு படி பண்ணணும் மூணு படி பண்ணி இருக்கிறீர்களா எல்லாம் பார்த்து பார்த்து உள்ளே அனுப்புவார் உள்ளே போய் ஸ்ரீரங்கநாதன் அமுதி செய்த பிற்பாடு ஸ்ரீரங்கநாதன் சாப்பிட்ட பிற்பாடு அதெல்லாம் திரும்ப மடப்பள்ளிக்கு போகும் போகிற பொழுது ஒரு தடவை திரும்பவும் இவர் பரிசோதிப்பர் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும் போகச்சே பார்த்தால் அதெல்லாம் வாஸ்தவம் தான் திரும்ப போச்சே என்னது பார்க்கணும் திரும்பவும் அந்த தழுவு தழுவன்னா மேல இருக்கிற துணி அந்த துணி அப்படி விலக்கி சரியா இருக்கான்னு பார்த்துப்பர் பக்கத்தில் ஒரு சீடர் கேட்டார் சுவாமி ராமானுஷரே நீ போகச்சே நீர் பார்க்கிறீர் அது நியாயம் ஏன்னா ரெண்டு படி பண்ணார்களா மூணு படி பண்ணார்களா அப்படின்னு ஒரு நிர்வாகி பார்க்க வேண்டியது அவசியம் அமுதி திரும்ப போச்சே நீங்க ஏன் பார்க்கிறீர் ராமானுஜர் சொன்ன பதில் நமக்கெல்லாம் மெய்ச்சில் இருக்க வைக்கும் அவர் பதில் சொல்லுகிறார் இல்ல நிச்சயமும் நான் பார்த்து பார்த்து தான் பெருமாளுக்கு எல்லாம் பண்ணுகிறேன் கைவிரல்கள் இருக்கிறான் இந்த இடத்துல அலங்காரம் பண்ணி வைத்திருக்கிறார்கள்னா ஐயோ யாரோ அலங்காரம் பண்ணா பெருமாளும் இருக்கிறார் பக்கத்துல ராமானுசர் இருக்கிறார் வெறும் சிலைன்னா அது கற் சொல்லவே கூடாது அப்படி நினைத்தாலும் மகா பாபம் இதுல பகவான் இருக்கிறான் அவனுக்கு எல்லா சக்தியும் உண்டு எங்கே பேச சொல்லுமேனா எல்லா சக்தியும் அவருக்கு உண்டு ஆனா நாம நிர்பந்திச்சா நமக்கு காட்டி நிர்பந்தம் அவருக்கு இல்லை இப்ப என்னால பத்து பேர் அடிக்க முடியும்னா அதுக்கா பத்து பேர் அடிக்க முடியும் பத்து பேர் அடிக்கிறதுக்கு உண்டான சாமர்த்தியம் ஒருத்தருக்கு இருக்கலாம் அதை பத்து பேரை அடிச்சுத்தான் அவர் நிரூபிக்கணும்ங்கிற அவசியமே கிடையாது ஆக எல்லா சக்தியும் அவருக்கு இருந்தாலும் இந்த அர்ச்சைங்கிற நிலைமையில அவர் எப்படி இருக்காருன்னு சொன்னால் நமக்கு கையாடாய் ார் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் அவனுடைய திருநாமங்களை நன்கு பாட வேண்டும் அப்படி பாடினோம் என்று சொன்னால் பகவான் நம்மிடத்திலே மிக்க வாஞ்சையைத்தானும் கொள்ளுகிறான் பேரன்பினை பொழுகிறான் ஆக போத்தின்னு சொன்னால் அது மென்மையாக அவர் காதலே விழும் போற்றின்னு சொன்னா அதனால் அடிக்க வருமா போல இருக்குமாம் ஆக தமிழ் இலக்கணத்தோடு கூட இவர்கள் சமரசம் செய்து கொண்டு விடுவார்கள் ஆனால் பகவானுடைய நன்மையிலே இருந்து சமரசம் செய்து கொள்ளவே மாட்டார்கள் அந்த கருத்து தான் இந்த இடத்திலே காட்டப்படுகிறது ஆக உயர்ந்தவனான எம்பெருமான் அவனிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பாங்குள்ளவர்களாக எங்கும் பரிவருடன பயம் தீர்ந்த மாறன் பெருமானிடத்திலே பரிவுடையவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் அவனிடத்திலே பறிவு ஏற்படணும்னு சொன்னால் பாகவதர்களிடத்திலே பறிவு மிக மிக முக்கியமானது பாகவத்திடத்தில் நமக்கு அங்கு இருக்க வேண்டும் இன்றைய சமுதாயத்துக்கு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டிக் கொடுக்கிற உயர்ந்த நோக்கம் உயர்ந்த வழி எது தெரியுமா அனைவரும் ஒருவருக்கு வேண்டியவர்களாக இருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அத்தனை பேரும் கிதைசிகளாக இருக்கைசின் விரும்புகிறவராக இருக்க வேண்டும் ஒருத்தருக்கு ஒரு நன்மை ஏற்படுறது எல்லாரும் போக வேண்டும் என்கிற ஆசை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எல்லாரையும் பகவான் இடத்திலே கொண்டு சேர்ப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் இப்படி எல்லாம் வாழ்ந்தால் தான் நமக்கு அது நன்மையே தரும் இன்றைய தினத்துக்கு தேவையே அதுதான் ஒத்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுகிறோம் கூடி வாழ்ந்தால்னா யார் கூடி வாழ்ந்தால் நாம் அனைவரும் கூடி வாழ வேண்டும் ஒரே சமுதாயமாக வைதிக மதத்தவர்கள் வைதிக மதத்தவர்கள்னா இன்னைக்கு இந்து மதத்தவர்கள் சொல்லுகிறோம் இந்து மதம் தப்பு வைதிக சொல்ல வேண்டும் ஆக வைதிக மதத்தவர்களான நாம் எல்லாரும் நமக்குள்ளே வழிபாட்டு முறையிலே வேறுபாடு இருக்கலாம் நமக்குள்ளே வாழ்க்கை முறையிலே வேறுபாடு இருக்கலாம் ஆனால் பகவானுடைய பிள்ளைகள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடைவ கிடையாது நாம் அனைவரும் ஒன்று என்கிற எண்ணத்தோட வாழ்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அவரவருக்கு என்னென்ன உண்டு அவரவர்கள் செய்ய வேண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னவெனாலும் தப்பர்த்தம் பண்ணிக்கொள்ளவே கூடாது என்னென்ன கைங்க நியமித்திருக்கிறானோ அந்தந்த கைங்களை பெருமானுடைய திருவுள்ள உகப்ப கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது அழைத்துக் கொண்டு வர வேண்டும் நீங்க சந்தோஷம் தான் பக்கத்து வீட்டுக்காரர் ஐம்பது வருஷமா வரவே இல்லையே அவர் அழைச்சிருந்து வரணும் ரெண்டு நாலானால் பரமானந்தம் ஒப்பற்ற ஆனந்தத்தை பகவான் அடைகிறான் அதைத்தான் நாம் அனைவரும் செய்ய வேண்டும் ஆக மத்தையோர்களுடைய நன்மையை விரும்புகைங்கிறது இருக்கு பாருங்க அதைத்தான் இன்றைய சமுதாயத்துக்கு ஆண்டாள் நாச்சியார் விடுக்கிற செய்தி எல்லாருடைய நன்மையையும் அனைவரும் விரும்ப வேண்டும் போதுவீர் போதுமினோனு கூப்பிடுகிறாள் என்ன அர்த்தம் யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் வாருங்கோல் ரொம்ப உயர்ந்த அர்த்தம் இது இன்னைக்கு சமீபத்தில் கூட ஏதோ ஒரு திரைப்படமெல்லாம் வந்துருக்கு பாருங்க திரைப்படம் வந்ததுன்னா என்ன பண்றோம் அத்தனை பேரும் போய் ஆசையாக போய் பார்க்கிறவர்கள் பல பேர் உண்டு நேர திரையரங்கத்துக்குள்ளே போனால் விட்டு விடுவார்களா அதெல்லாம் விடமாட்டா அதுக்குன்னு நூறு ரூபாயோ இரநூறு ரூபாயோ அனுமதி சீட்டெல்லாம் வாங்கினாத்தான் உள்ளேயே போக முடியும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் தான் இன்னைக்கு உள்ளே நுழைய முடியும் ஏன்னா ஒரு நாலு பேராக போவோம் ஒரு இரநூறுபாய்க்கு ஒரு அனுமதி சீட்டு வாங்கினாலும் உள்ள உக்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் அதாவது வேண்டாமா எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு ஆயிரம் ரூபாய் செலவழிச்சா தான் ஒரு ரெண்டரை மணி கால திரைப்படமே பார்க்க முடியும் அதுதானே இன்னைக்கு யதார்த்தம் காலம்டித்தான் இருக்கிறது ஆனால் ஆண்ட பாடுகிறாள் பகவானை அடைவதற்கு நம்ம கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்கணுமா கோடி ரூபாய் இருக்கணுமா அதெல்லாம் இருக்கணும் கிடையாது உனக்கு முக்கியமா ஆசை இருக்க வேண்டும் பெருமான போய் சேவிக்க வேண்டும் என்கிற ஆவல் நமக்கு இருக்க வேண்டும் சில பேருக்கு ஆவல் இல்லாமல் இருக்கலாம் அவர்களுக்கும் ஆவலை உண்டு பண்ண வேண்டியதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும் இதுக்கு ராமானுஜர் வாழ்க்கையிலேயே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலே வாழ்ந்த காலம் ஸ்ரீடர்களோட காவிரி ஆற்றிலே நடந்து போகிறார் காவிரி மணல்வெளியிலே நடந்து போகிறார் தூரத்திலே ஒரு மல்லர் போய்கொண்டிருந்தார் மல்லர்னா ஆங்கிலத்திலே ரெஸ்லர்ன்னு சொல்லுகிறோம் பாருங்க மல்யுத்தம் எல்லாம் பண்ணுகிறவர் கட்டுமஸ்தான உடம்போடே இருந்தார் பக்கத்தில் ஒரு பெண் பிள்ளையும் இருந்தாள் அந்த பெண் பிள்ளைக்கு கொடபிடிச்சுடே அவர் போய் கொண்டிருக்கிறார் தூரத்திலே இருந்து ராமானுஜர் பார்த்துவிட்டு தன்னுடைய சீடர்கள் இடத்திலே விசாரித்தார் இது யார் இருந்த வேலையிலே ஒரு பெண்மணிக்கு அவரை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று நியமித்தார் எனக்கு கொடைப்பிடிச்சிருக்கீர் அவர் பதில் சொன்னார் இல்ல இல்ல என்னுடைய மனைவியினுடைய கண் ரொம்பவே அழகானது அந்த கண்கள் வெயில் பாதிப்பாலே எந்தவிதமான சுருக்கத்தையும் அடைஞ்சுடக் கூடாது கண்ணழகு கட்டுப்போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கொடைப்பிடிச்சின்றிருக்கேன் உடனே கேட்டார் இவள் தான் நீர் நினைத்துக் கொண்டிருக்கிறீரா சுவாமி அதில் என்ன சந்தேகம் நீரே பாருமே என்ன கண்ணகு தெரியுமா இந்த மாதிரியான கண்ணகிலேயே ஒருவருக்கும் கிடையாது வாய்ப்பட நீர் காண்பிச்சுட்டே இருந்தால் இந்த கொடைப்பிடிக்கிற வேலை எல்லாம் விட்டுட்டு நீர் காற்ற கண்களுக்கே நான் என்றைக்கும் அடிமையா இருப்பேன் கைப்பிடித்து நேரே திருவரங்கமா கோயில் கொண்டிருக்கிற அரங்கநாதனுடைய திவ்யாஸ்தானத்துக்கு அழைத்துக் கொண்டு போனார் வாயோர் இரங்கு துதங்களார்ந்த வலையுடம்பின் அடல் நாகம் உழ்ந்தி வீயாத மலர் சென்னு மிக வெங்கும் அன்னமாலை கடியரங்க தரவணையில் பள்ளிக்கொள்ளும் வாழ்த்து நாளை ஸ்ரீரங்கத்தில் போனீர்கள் ஆனால் திருவரங்கநாதனுக்கு முன்பு ரெண்டு பொன்னாலான தூண்கள் இருக்கும் அது சேவைக்கு மறக்கவே மறக்காதீங்க ரெண்டு தூண் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கும் திருமணத்தூண் அதற்கு பெயர் அதை தொட்டுண்டுதான் பெருமான அனுபவத்தை இழக்காதோடி நீண்டிய கண்கள் அமலநாதிபிராணிலே திருப்பானே விழுந்து வணங்கினார் பிளவிரங்காவித்தனும் போயினவென்று இனிமே இந்த நான் தொண்டன் என்று அன்றே என்பது சரித்திரம் ராமானுஜர் அவரேதோ கொடப்பிடிச்சுண்டு அவர் மனைவிக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார் இவர் போல் என்னத்துக்கு கூப்பிட்டு ஸ்ரீரங்கநாதனை காப்பாற்றணும்னு சொன்னால் எதிராச மாமுனிவா மனவாள மாமிகள் ரொம்ப அழகாகத்தாமும் அருளி செய்கிறார் ராமானுஜர் எப்படிப்பட்டவர் வாழ பிறந்த எதிராச மாமுனிவர் இவ்வுலகம் எல்லாம் வாழணும் உயர்ந்த நோக்கத்தோட பிறந்தவர் எனவேதான் ஏதோ ஒரு ஆத்மா அவருடைய மனைவிக்கு குடைபிடித்துக் கொண்டு போனால் கூட அந்த ஆத்மா கூட அனர்த்தப்படக்கூடாதுங்கிற ஆசை இருந்தது பாருங்க ஆரோ சில அந்த பக்கம் போயிட்டு இருக்காரு அப்படி போகிற பொழுது எதிர்க்கு ஒரு வண்டி வருது அவரை காப்பாற்றணும்னா ஐயா அவர் அவர் பார்த்து பாருன்னு விடவே கூடாது நாம ஓடி போய் காப்பாற்றணுமா சேர்ந்தது அந்த மாதிரி ஒரு சரீரத்துக்கே மனிதாபிமானம் வேணும்னு சொன்னால் ஒரு ஆத்மாவை காப்பாற்றுவதிலும் அத்தனை ஈடுபாடு நமக்கு தேவை அதத்தான் ராமானுஷ்வர் பண்ணினார் அவரது கொடப்பிடிச்சுன்னு போயிட்டு விடாமல் பக்கத்தில் போய் அவருக்கு நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லி ஸ்ரீரங்கநாதனை காண்பித்து கொடுத்து திரும்ப நம்ம சம்பிரதாயத்தில் அழைத்துக் கொண்டு வந்தார்னால் இப்படித்தான் எல்லாரும் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் அதுவே இன்றைய சமுதாயத்துக்கு காண்டால் விடுக்கிற முக்கியமான செய்தி அதத்தான் முதல் பாசுரத்திலேயே காட்டுகிறாள் போது வேறு போதுமினோ அவ அப்பா பெரியாழ்வார் ரொம்ப அழகா பாடினார் கூடுமனவுடையீர்கள் வரும்பொழி வந்தொல்லை கூடுமினோன்னு திருப்பல்லாண்டிலே பாடுகிறார் பெரியாழ்வார் பாடுறச்சே எப்படி பாடினார் கூழாட்பட்டு நின்ீர்களை எங்கள் குழுவினில் புகுதலோட்டோம் ஒரு சாப்பாடு தூக்கம் இருக்கிறவாள்லாம் எங்ககிட்டே வராதிங்கோ வாழணும்னு ஆசை இருக்கிறவா மட்டும் வாருங்கோன்னு அழைத்தார் பெரிய சாப்பாடு பரவாயில்லை தயவு செய்து வர வேண்டாம் தான் சொல்லுகிறார் அடைவதற்கு ஒரு திரைப்படம் பார்ப்பதற்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வேணும்னு கே சொன்ன பகவானை சேவிப்பதற்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் நீங்கள் திருமலைக்கு போனீர்கள் டிக்கட் சுவாமி ஐம்பது ரூபாய் டிக்கட் சுவாமினாலும் உங்களுக்கு என்ன இலவச தரிசனமும் செய்கிறது இலவச தரிசனம் திருமலையில எல்லா கோயில்களிலும் இலவச தரிசனமும் கூட பெருமானை சேவிச்சு விடலாமே சேவிக்கணுங்கிற ஆசை மட்டும்தான் நமக்கு இருக்க வேண்டும் ஆக எல்லாரையும் மரவணைத்துக் கொண்டு பகவானிடத்திலே செல்லுகள் அதுதான் மிக மிக முக்கியமானது அத்தனை பேரோடும் பெருமானிடத்திலே செல்ல வேண்டும் எல்லாரையும் செல்ல இந்த அத்தனை பகவானிடும் தப்பாக பேசினாலும் உடனே புறப்பட்டு போகவே கூடாது குறைகளை ஒருவர் சொன்னார் என்று சொன்னால் அந்த குறைகள் அனைத்தும் என்னிடத்தில் இசைந்து விடுங்கள் என்ன பண்ண வேண்டுமா சரி நாம் திருடன் சரியாகத்தான் இருக்கும் நான் தாழ்ந்தவன் அவர் திருடன் சொன்னா அது நியாயம் நீ எந்த திருத்தனமும் பண்ணலையா அப்ப நாம என்ன சொல்லணும் இல்ல அவ்வளோ பெரியவர் அவர் என்ன பார்த்து திருடன் சொல்றாருன்னு சொன்னால் அவர் பொய்யே சொல்ல மாட்டார் ஆனா அவர் என்ன பார்த்து திருடன்னு சொல்லிட்டார் அப்ப என்னையும் அறியாமல் நான் ஏதோ திருட்டுத்தனம் செய்திருக்க கூடும் அதனால்தான் அவர் சொல்லுகிறார் இதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு வேணும்னா ரொம்ப நல்லா இருக்குமே தவிர இது வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆண்டாள் நாச்சியார் அனுகிரணம் இருந்தா மட்டும் தான் சாத்தியம் கேட்கறதுக்கு ரொம்ப நன்னதா இருக்கும் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டு இதுல கூட ஒரு வேடிக்கை உண்டு சொன்னா ஒரு கன்னத்துல இறந்தால் மறு கண்ணத்தை காட்டு மறு கண்ணத்துல அரைஞ்ச உடனே இவர் அரைஞ்சவரை படாருன்னு வச்சார் சுவாமி ஒரு கண்ணத்துல வந்த மறுக்கன்ன காட்டுன்னு தானே நீ ஏன் என்ன அடிச்சுருந்து சொன்னா மறுக்கன்னத்தில் அரைந்தவனை விடுன்னு சொல்லவே இல்லையே ஒரு கன்னத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொன்னாரே ஒழிய மறு கண்ணத்துல அரைஞ்சவனும் அடிச்சு என்ன நம்ம சம்பிரதாயத்தில் ஆரேனும் ஒருத்தர் ஆச்சாரியும் சந்தேகமே கிடையாது ஆனா நம்ம தனிப்பட்ட நம்மை ஒருத்தர் நீர் தப்பானவர் சொன்னால் நான் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா நீர் சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு தப்பானவர் தானே சொன்னீர் ரொம்ப ரொம்ப தப்பானவர் சொல்லும் என்ன அதுதான் ரொம்ப ரொம்ப சரி நான் மிக மிக மோசமானவன் தான் ஒருத்தன் தன்னை நான் தான் பூமி பிராட்டியே அப்படி சொல்லுகிறாள் எவ்வளவு தூரத்துக்கு இறங்கி நம்முடைய செய்து கொள்ள வேண்டும் வேதாந்தேசன் ரொம்ப ஆச்சரியமாக பாடுகிறார் அபராத சக்கர அவர் பெரிய வித்வான் படித்தவர் அவதாரம் கண்டை திருமணியே அவதாரம் அவரை கொண்டாடுறோம் அவர் சொல்றார் நான் இருப்பிடமானவன் அவரே அப்படி சொன்னா நாமெல்லாம் எப்படி சொல்லிக்கணும் பாருங்க வார்த்தை கிடையாது என்னன்னா இயல்பாகவே எல்லா குத்தங்களும் நம்மிடத்திலே உண்டு அதை சொல்லிக்கணும் தெரியாது ஆனால் ஆச்சாரியர்கள் எல்லாம் உயர்ந்தவர்களா இருந்து தங்களை தாழ்ந்தவர்களாகத்தான் சொல்லிக் கொண்டார்கள் ஆண்டாழ்நாச்சியார் அதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாள் விட்டு கொடுத்து வாழ பழகி கொள்ளுங்கள் இது ஒரு செய்தி அது ரொம்ப நல்லது தான் நம்ம இடத்துல சண்டைக்கு வராருன்னு சொன்னா நீங்க எதுத்தெடுத்து பேசினாத்தான் அந்த சண்டை மேல மேல வளரும் அது ஆரம்பத்திலேயே அடியே நீ சொல்றதுதான் சரி நான் திருடன் தான் நீ சொன்ன ரொம்ப சரின்னு சொல்லும்போது அவர் வாயடிச்சு போய்டுவார் என்ன சொல்றதுன்னே தெரியாது உடனே அவர் அடுத்த சொல்வார் நீர் பொய்யன் ஆமா சுவாமி நான் பொய்யன் தான் சொல்றது ரொம்ப சரின்னா ஒரு நாலு வாரத்துக்கு மேல அவரால வெய்யவே முடியாது இதை நீங்க சண்டை போட ஆரம்பிச்சுட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு முக்காம மணி காலம் நீளும் இதெல்லாம் சம்பிரதாயம்ங்கிறது உடல் நலத்துக்கும் எவ்வளவு நல்லது பண்றது பாருங்க இன்னைக்கு கோப்பப்பட்டோம்னு சொன்னா டாக்டர் சொல்றார் கோப்பப்படாதீங்க ப்ரெஷர் ரொம்ப அதிகமா போச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு கொழுப்பு அதனால கோப்பம் வருது ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு ஒருத்தர் வச்சாருன்னா நமக்கு ஆவேசம் வருது ஒருத்தர் கோப்பப்பட்டாருன்னா நமக்கு ஆவேசம் வருது உடம்பெல்லாம் அப்படியே படப்படத்து போறது கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறது ஆக்ரோஷமா சண்டை போட போறோம்னா அவருக்கு ஒன்னும் நஷ்டமே கிடையாது எல்லாம் நம்ம உடல் நலனைத்தான் பாதிக்கும் ஆண்டாள் அழகா சொல்றா நானே தான் ஆயுடுகள் சொல்லிடுங்களேன் அப்படி சொன்னா என்ன ஆகும்னா உன் உடம்பாது கெடாது இருக்கும் குறைஞ்ச பட்சம் ரத்த அது அது சரியான சீரான நிலையில இருக்கும் மார்பினுடைய படபடப்பு அதனுடைய இயக்கம் ரொம்ப இருக்கும் நீ அப்படியே சொன்னாலும் நான் தான் நீ சொல்றது ரொம்ப ரொம்ப சரி இதுதான் ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னார் முன்னை ஒருவர் இயேசுகிறார்னு சொன்னால் வைகிறார்னு சொன்னா நீ ஒரு முடிவு எடுத்து விடு என்ன முடிவு அவர் பேசுற பாஷையே உனக்கு தெரியாதுன்னு முடிவு எவ்வளோ சௌரியமா போச்சு பாருங்க இப்போ நான் உங்களை தமிழில் வெசேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும் கோபம் வரும் ஆனால் இப்படி ஒரு முடிவு எடுத்துருங்கோ எங்களுக்கு தமிழே தெரியாதுன்னு ஒரு முடிவு எடுத்துருங்கோ நான் என்ன சொன்னாலும் உங்க விழவே விழாது ஏன் தமிழே எனக்கு தெரியாது சுவாமி நீர் என்ன வேணாலும் சொல்லணும் இப்போ வந்து உங்களை நான் ஏதாவது காஷ்மீரி பாஷையில் வெச உங்களுக்குலாம் புரியுமே சிரிச்சுண்டே வையரேன்னு வச்சுக்கோங்களேன் காஷ்மீரிட் காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை வெட்டி எல்லாம் உட்காந்துருக்கீங்களே சிரிச்சிண்டே நினைச்சுக்கோங்க சாயங்காலம் வரைக்கும் வேலை இல்லாம இருக்கும் சொல்றீரா அப்படின்னு உங்களுக்கு அப்ப என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தெரியாத பாஷையில நான் வெசதான் நினைச்சுட்டீர்களானால் எந்த நஷ்டமும் கிடையாது உடம்பு கெடாத இருக்கும் ஆத்மா கிடாத அதிகபட்சம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தரோட சண்டைக்கு போனா என்னால் வெளியா உள்ளே பொழுது இனிமையா தெரியும் அமைதியாக இருந்து பதில் மொழி I வெளியில இருக்கிறவா கொஞ்சம் கோபமா பேசிட்டா சரி உள்ள இருக்கிறவர்கள் அதே மாதிரி பேசிவிட்டாள் உடனே வெளியில இருக்கிறவர்கள் வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயும் நீ பெரிய வாயாடின்னு ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் இன்னைக்குதான் தெரிஞ்சு உங்க வீட்டுக்கு வந்த உடனே தெரிஞ்சு போச்சு வாயாடி அது எங்களுக்கு முன்னமேயே தெரியும் வல்லியர்கள் நீங்களே உள்ள இருக்கிறவ சொன்னா நான் ஒண்ணும் பெரிய ஆசாமி கிடையாது நீங்கள்லாம் தான் ரொம்ப பெரியவர்கள் உங்க பெரியவா லட்சணம் எனக்கு தெரியாது அப்படின்னு உள்ள இருக்கிறவ சொல்றா சொன்ன உடனே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இப்படி திரும்ப திரும்ப ஒருத்தர் சொன்னதுக்கு வழியே கிடக்கும் ஒரு கோபத்துக் கொண்டாலும் அவருக்காக நம்ம சுவாவத்தை நம்ம மாற்றிக்கவே கூடாது அவர் கோபப்பட்டார்களா நம்மளும் கோபப்பட்ட அவர் வேற ஏதாவது இயல்பில் இருந்து என்றைக்கும் நழுவுவது என்பதே கூடாது தெரிவிக்கிறாள் நானே தான் ஆயிடுகிறோம் கோபப்பட்டுட்டேன் நீங்க என்னென்ன என்னிடத்திலே குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் வைக்கிறீர்களோ அதெல்லாம் என்னிடத்திலே உண்டு நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் நான் தாழ்ந்தவள் இதுக்கு மேல பாருங்க அந்த பாசுரத்தில் வாக்குவாதமே இல்லை எப்ப நான் தான் ஆண்டாள் சொல்லிவிட்டாளோ அதாவது உள்ள இருக்கிற பெண் பிள்ளை எல்லா குற்றச்சாட்டுகளும் என்னுடையதுன்னு இசைந்து விட்டாளோ அதுக்கு மேலே சம்வாதம் ஒரு பெரிய உரையாடல் ரெண்டு பேருக்கு நடுவில் வாக்குவாதம் அதெல்லாம் நடக்கவே இல்லை விட்டுக் கொடுக்க நமக்கு பழக்கம் இருக்கிறது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நமக்கு அன்பர்களே பெருசா தன்மானத்தை விடலாமா இப்படி எல்லாம் பல பேர் பேசலாம் என்னைக்குமே சரீரத்தோடுதான் இதெல்லாம் சேருமே தவிர ஆத்மாவுக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது யாரேனும் ஒருத்தர் நம்மை வைதாலும் கூட அவர் சரீரத்தை தான் வெய்ய முடியுமே தவிர ஆத்மா வெய்ய முடியாது ஆத்மா அழியாதது இதைத்தான் பிளலோகாச்சாரியர் ரொம்ப அடுத்து என்ன அவர் சொன்ன சொற்கள் நினைச்சு அப்படி வெயறதாலே எனக்கு எந்த விதமான ஏற்பட போறது இல்ல ஆத்மா அழியாதது ஆத்மாவுக்கு சுகமோ துக்கமோ இன்பமோ துன்பமோ இதெல்லாம் கிடையவே கிடையாது இது கூட அவருக்கு தெரியலையே அடுத்தது நாம என்ன நினைக்கணுமா என்ன வெசுட்டதுனாலே எனக்கு கோபம் வரலனாலும் நான் பகவானுக்கு தொண்டன் என்ன வெசதுனாலே பகவானுக்கு அவர் மேல கோபம் வரும் நாம பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கணுமா ஐயோபாவன் தெரியாத அவர் அவர் இடத்துல நீ கோபித்துக் கொள்ளாதே என்னமோ அறிவின்மையாலே செய்திருக்க கூடிய காரியம் அப்படின்னு அவருக்காக இடத்துல போய் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் சரிசுவாமி வையத்துக்கெல்லாம் நீ சொல்றீர் வாஸ்தவம் அவர் என்ன அடிச்சுட்டா நான் என்ன பண்றது பெஸ்டா வந்து நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டா பெருமாள் இடத்துல போய் பிரார்த்திக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் பலாருன்னு நடந்து போயிட்டே இருந்தா கண்ணத்துல பலாருன்னு வச்சு என்ன பண்றதுன்னா திருப்பி அடிக்கலாமண்ணா கூடவே கூடாது அந்த இடத்துல பிள்ளரோக்காச்சாரியர் அருணும்படியான உயர்ந்த திருவாக்கு பிள்ளரோகாச்சாரியர் சொல்றாரு உனக்கு யார் விரோதி அப்படின்னு கேட்டார் அரணாங்கினவனை பார்த்து நான் சொன்னேன் என்ன அடிச்சாரு அவர்தான் எனக்கு விரோதி கிடையவே கிடையாது மானிட்டா இந்த ஆத்மா சரீரத்துக்குள்ளே ஸ்திரை இருக்கிறது நீ உனக்கு விரோதி சரீரம் உனக்கு பெரிய விரோதி ஏன் இந்த சரீரம் நமக்கு விரோதின்னா இந்த சரீரம் இருக்கிறதுனால தானே ஆத்மா இன்னும் பெருமானை அடையவே இல்லை இது ரெண்டும் ஒன்னா இருக்கிறப்ப பகவான் அடையவே முடியாது சரீரத்தை விட்டால் தான் இவ் உடலை விட்டு ஆத்மா நீங்கினால்தான் இறப்பிற்கு பின் தான் ஆத்மா பகவானையே அடைய முடியும் ஆக பகவானை அடைவதற்கு யார் நமக்கு எதிரின்னா இந்த சரீரம்தான் இப்ப எதிரியா இருக்கு உலோகாச்சார் என்ன உயர்ந்த கருத்து காட்டுறது அப்ப என்னை ஒருத்தர் அடிச்சுட்டார்னு சொன்னால் என் விரோதியை அவர் தன் விரோதியாக நினைத்து அடித்திருக்கிறார் சுவாமி இதெல்லாம் கேக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமே தவிர நடைமுறையிலே அனுட்டானத்திலே எல்லாம் கொண்டு வருவதற்கு நம்மால் எல்லாம் முடியுமான்னா முடியாதுக்கு நினைச்சுக்கொள்ள வேண்டும் செய்த அவர் திருக்குறள் உங்களுக்கு ஆண்டாள் சொல்ல வருகிற இன்னொரு முக்கியமான செய்தியாக நாம் கொள்ளுதல் முக்கியம் பெருமானுடைய திருநாமங்களை பாட வேண்டும் பாடும்பொழுது தனித்து பாடாமல் கூடியிருந்து குளிர வேண்டும்க்கூடாதா சொன்னீர்களானால் உங்களுடைய நச்சரிப்பாக்காக ஒரு தடவை அது பக்கத்து வீட்டுக்காரத்தை ஆசையிலேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நாலு தடவை இந்த மாதிரி போய் கூப்பிட்டீர்கள் ஆனால் ஐயோ இந்த பக்கத்து அதுக்காரன் கூப்பிட்டுட்டே ஒரு வேலை போயிட்டு வரணும் அவருக்கு இஷ்டமே இல்லைன்னா கூட வருவார் வந்து காத்தால ஒரு ரெண்டு உபன்யாசம் கேட்ட உடனே அவருக்கு தோணும் நன்னாட்டானே இருக்கு வந்திருக்கலாம் போருகே எத்தனை நாள் வராத போயிட்டோமே இப்படித்தான் ஒருத்தருடைய ஈடுபாடு மேதும் மேதும் அதிகரிக்கும் ஆக நமக்கு கிடைச்ச நல்லது நாலு பேருக்கு கிடைப்பதற்கு நாம் அனைவரும் நிச்சயம் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும் அதை ஆரணி வாழ் முக்கியமா சொல்ல வேண்டும் ஆரணியில இருக்கக்கூடிய ஸ்ரீ அந்த எண்ணம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு பாருங்க போன வருஷம் ஒரு இடத்துல நடத்தினோம் அப்படியான வந்திருந்தேன் நீங்கள் பார்த்திருந்திருக்கலாம் அந்த இடத்தோட இன்னமும் உயர்ந்த இடத்துல இந்த தடவை ஏற்பாடு பண்ணியிருக்கா இன்னும் வசதிகளோட கூடியிருக்கக்கூடிய இடத்துல இந்த வருஷத்து மாநாடு நடைபெற்றிருக்கிறது ஒரு இடத்துல ஒரு வித்வானை கூப்பிட்டு வருதுங்கிறது ரொம்ப ஒரு ஏழு பேரை கூப்பிட்டுக் கொண்டு வர வேண்டும் அவர்கள் மூலமாக நல்ல உபதேசங்கள் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு எவ்வளவு போராடி இந்த நிகழ்ச்சியை நடத்துற பாருங்க என்ன ஒரு நல்ல காரியம் நடக்கிறது அவ்வளவு சுலபமானது இல்லை ஸ்ரேயாம்சி பகுவிஜ்ஞானின்னு சொல்லுவார்கள் நல்ல காரியத்தில் ஆயிரம் அல்ல லட்சம் அல்ல கோட்டித் தடங்கல்கள் ஏற்படும் அதெல்லாம் ஜெயிச்சுண்டுதான் ஒரு நல்ல பண்ணவே முடியும் ஆக அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஆண்டாழ்நாச்சியார் சமுதாயத்துக்கு காட்டி இருக்கக்கூடிய பாதையிலே தாங்களும் பயணிப்பவர்களாய் எல்லாரையும் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும்ங்கிற ஆசை இருக்கிறவர்களாய் இந்த உயர்ந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பற்பல உபன்யாசங்களை நீங்களும் கேட்டு மகிழ்ந்திருக்கிறீர்கள் சில பல காரணங்களாலே சில வித்வான்கள் வர முடியாமல் போயிருக்கலாம் சில பல காரணங்கள் ஒத்துண்டிருந்தா கூட கடைசி நிமிஷத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில காரணங்களாலே வர முடியாது ிருக்கலாம் குறையில்லை அடுத்த தடவை அவர்களும் வந்து நிச்சயம் உங்களுக்கெல்லாம் நல் வார்த்தைகளை சொல்லுவார்கள் ஆரணியில இது போன்ற நிகழ்ச்சிகள் மேலும் மேலும் பல நடக்க வேண்டும் அதற்கு பேரொருளாடனும் பெருந்தேவித்தாயாரும் என்னைக்கும் துணை இருந்து நடத்தி கொடுக்க வேண்டும் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் பேசிய குத்தம் குறைகள் எல்லாம் இருக்குமாயின் பொருத்தருடன் வேண்டிக் கொண்டு மேலே வரப்போகிற மார்கழி மாதம் சொல்வாது ரொம்ப சப்புடுடை மாதம் பெருமை பொருந்திய மாதம் பக்திக்கிற மாதம் அந்த மாதத்திலே நாமும் பக்தியை செய்து ஆண்டாழ்நாச்சியாருடைய திருப்பாவையை பாடி கூடியிருந்து குளிர்ந்து எம்பெருமாண்டைய திரு உள்ளத்தையும் குளிர்வித்து வாழ வேணும்னு கொண்டு அனைவருக்கும் அனைத்து நலங்களையும் வளங்களையும் எம்பெருமானும் எம்பெருமானாரும் எம்பெருமாட்டிலும் சேர்ந்து அத்தனை பெரும் வழங்க வேண்டும் என்று கொண்டு அமைகிறேன் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்திரு முாய் மகாத்மனின் ஸ்ரீரங்கவாசினை நித்யஸ்ரீஹி நித்யமங்கலன்